ஒரு தியாகி மறைந்தால் அவரின் குடும்பத்தை வளர்த்து பாதுகாப்பது அத்தியாகத்தை அடைந்தவர்களது கடமை ஆனால் ஹசரத் அலி அவர்களின் அரும் குடும்பத்திற்கு அன்றைய அரபு அரசால் ஆதரவு இருக்கவில்லை அது தம் கடமையை நன்றியை செய்ய விட்டது என்பதை விட விட்டது என்றாலும் மிகையாகாது என்பதை அறிவு கூர்மையுள்ள யாரும் ஒத்துக்கொள்வார்கள் ஆதரவு தராவிடலும் பரவாயில்லை பல பொய்க் குற்றச்சாட்டுகளுக்கு அதன் சக்தி முழுவதும் திரட்டி அரும் பெரும் அகலுல் பைத்தனும் முகமது நபி சல்லா வசல்ல அவர்களின் குடும்பத்தையே அன்றை அரபு அரசு அணு அணுவாய் அழித்து மகிழ்ந்தது எந்த ஒரு அரசை உருவாக்கி நிர்மாணிக்க ஹசரத் அலி அவர்கள் தமது குடும்பத்தை தொல்லையிலும் வறுமையிலும் ஆழ்த்திவிட்டு இரவு பகல் வாராது ஊரக்கம் ஓய்வு இன்றி தம் உயிரையே பணைய வைத்து பல போர்களை சில வீரர்களை வைத்தே தம் இளமை முதல் முதுமை வரை மார்கட்டங்களிலிருந்து சிறிதளவு மாறுபடாது பாடுபட்டாரோ அந்த அசரத் அலியின் குடும்பத்தையும் வாரிசுகளையும் வஞ்சமெடுத்து விட்டது வாழ்கொண்டு அறுத்து விட்டது வாழ்வையே நாசம் செய்தது அன்றிருந்த அரபாரியனை ஆனால் தியாக உணர்வும் பெருநோக்கும் கொண்ட பெருமானாரின் குடும்பம் இது குறித்து சிறிதும் முகம் சுழிக்காது இன்முகத்துடனும் இறை அச்சத்துடனும் இஸ்லாமிய கோட்பாடுடனும் இருந்து மாண்டனர் ஹஸ்ரத் அலி அவர்களை நினைத்தால் அகமும் உள்ள எவனாலும் அவர்கள் விடுவ அக்கரும வீரரின் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சிகளையும் அவரின் குடும்பத்தார் அடைந்த தொல்லைகளையும் அறிவுள்ளவர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் அகிலமே அண்ணல் நாயகம் செல்லல்லா உலைவ செல்லம் அவர்கள் மீது இஸ்லாத்தின் அடிக்கல் நடும்போது கோபம் கொதித்தது கொலைவெறி கொண்டு துடித்தது அப்போது ஹசரத் அலி அவர்களின் இளம் துணை தவிர வீரமும் கொண்ட ஆண்மகனின் துணை யாதொன்றும் இல்லை அந்நிலையில் அரபு நாடோ அரக்கர்களின் அறிவற்ற ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாயகம் செல்லல்லா உலைவு செல்லம் அவர்கள் அலியின் வீரகேடயத்தை உலக துணையாக்கி கொண்டு எதிர்ப்புகளை எதிர்நோக்கி வளர்ந்தார்கள் என்றால் நாம் யாருக்கு கடன்பட்டுள்ளோம் இஸ்லாம் விதையாகி முளைவிட்டு இளைவிட்டு கிளை மரமாகட்டு பூவிட்டு காயாகி கனியாகி பல நிழல் தரும் விதைகளை உருவாக்கி இன்று உலகின் பல கோடி முஸ்லிம்களும் கனியுண்டு கண்ணியமடைந்து கழிப்புடன் வாழ்கின்றோமே அந்த இஸ்லாம் முளைவிட்டது முதன் முதலில் ஹசரத் அவர்களின் இளம் நெஞ்சில் அன்று அதற்கு நீரூற்றி அதன் செழுமையும் பசுமையும் குறையாது வளர ஓடோடி உழைத்த ஹசரத் அலியவர்களுக்கு இன்றும் இனி மேலும் உள்ள இஸ்லாமியர் ஒவ்வொருவரும் கடன்பட்டுள்ளார்கள் என்று சிந்திக்க தெரிந்த யாரும் மறுக்க மாட்டார்கள் மனித தன்மையின் மகத்துவமே மனிதனின் திறனை மதிப்பதிலும் உணர்வதிலும் உள்ளது ஆமாம் சிந்தியுங்கள் இஸ்லாமிய செம்மல்களே ஹஸரத் அலி அவர்கள் பதினோரு வயது பாலகன் தீன் என்னும் குழந்தை ரசூல் சல்லா உலகம் அவர்களின் நெஞ்சில் உருவாகும் போது மருத்துவச்சி போல நபிகள் சல்லா உலகம் அவர்கள் அருகில் ஹதீஜான் தீங்கு வராத வண்ணம் ஹஸ்ரத் அலியும் தவிர நாமெல்லாம் அன்று அருமை அரபில் அண்ணல் நாயகம் சல்லாஹ் உலகம் அவர்கள் அருகில் இல்லை அரபு நாட்டு அரியணையை அண்ணல் நபிகள் சல்லா அலைய் வஸ்லம் அவர்கள் ஏற்படுத்திய பின் ஆயிரம் ஆயிரம் அரசர்கள் அலங்கரிக்கலாம் அனுபவிக்கலாம் ஆணையிடலாம் அகம இழலாம் ஆனால் இஸ்லாம் சிறு தளிராய் தள்ளாடி வேலியின்றி முட்களுக்கு மத்தியில் ஊர்ந்து வளர முற்படும் போது அதன் கூடவே முட்களின் மேலும் முரடுகளின் மேலும் தனது பிஞ்சு உடலை போர்வையாக்கி தொடர்ந்து அரியணை வரை வந்த ஹசரத் அலி அவர்களை சருத்திரங்கள் மறைக்கலாம் ஆனால் அறிஞர்கள் மனதில் ஒரு ஞான ஒளி அதை மறைக்காது மறுக்காது மாற்றாது கொணர்ந்து நம் மனக்கண் முன் வைப்பதை மென்மையானதும் உண்மையானதுமான என் உள்ளத்தால் அதை ஏற்றுக் முடியவில்லை நபிகள் நாயகம் செல்லல்லா உலைவ செல்லம் அவர்களுக்கு பகி என்னும் இறை தூது வந்து போனதும் அவர்கள் உடல் வழியால் வேதனைகள் படுவாராம் அப்போது கதீஜான் ஆட்சியார் கண்ணீர் விட்டு அழுதபடியே ஹசரத் அலியிடம் மருந்தோன்று இளையினை எடுத்து வரச் சொல்வாராம் உடனே சிறுவனாய் இருந்த அழியவர்கள் ஓடோடி காடு மேடுகளை கடும் வெயிலில் திரிந்து மருந்தோன்று இளையினை பறித்து வருவாராம் அதை ஹதீஜா நாயகையும் வாங்கி அவைத்து நபிகள் நாயகம் சல்லா உலை வசல்லம் அவர்களின் நெற்றியில் பத்துட்டு வழி நீக்குவார்களாம் அப்போது அலியும் உடனிருந்து தலை கைகால்கள் அழுத்துவிட்டு உதவிகள் புரிவாராம் அன்று அவரின் உடல் வழியின் போது இன்றுள்ள உளமாக்களோ சூஃபிகளோ கலிபாக்களோ கவர்னர்களோ இஸ்லாமை உண்டு மகிழ்ந்த இமாம்களோ முஸ்லிம்களோ அருகில் இல்லை நம்முடைய தேவைகளுக்காக நாம் தீன் வழியே எத்துணை முறை பிரார்த்தித்திருப்போம் ஆனால் ஒரு முறையாவது தீனை தந்த ரசூல் சல்லாவு அலைவ அவர்களை பாதுகாத்த ஹசரத் அலி அவர்களுக்காக பிரார்த்தித்திருப்போமா குறைந்தபட்சம் அவர்களை நினைத்தாவது இருப்போமா அவர்களின் ஆன்ம சாந்திக்காக ஆண்டவனிடம் எப்போதாவது வேண்டியிருப்போமாணவியின் மறைகாக்க நெறிதவள மரணத்தையே தழுவிய மகமது நபி அவர்களின் மருமகனை மனதளவிலாவது நினைக்காத மானம் கட்ட வாழ்வு வாழ்ந்துவிட்டோமே என் நன்றி ஒன்றாற்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி ஒன்ற என் நெஞ்சம் ஏன் பிறந்தோம் இந்த நன்றி கட்ட உள்ளத்தோடு என்று வருந்துகிறது என் மனதிலே ஒரு குறுமுள் நெருடுகின்றது அதன் பலன் இக்கண்ணீரில் கர்பலா ஓடுகின்றது கண்ணீரை சிந்துவதால் மட்டும் என் கடமை முடிந்து அது இஸ்லாமியரின் விளைநிலங்களுக்கு பயன்பட்டு அறுவடை செய்து வருங்கால மக்களின் வயிற்களை வளர்க்கும் தானியமாக உருவாக வேண்டும் என்பதால் என் கல்பு சிந்திய கண்ணீருக்கு எழுத்துருவம் அமைத்து என்றும் நிலைவரும்படி உங்கள் கரங்களிலே புரள விட்டுள்ளேன் நான் உணர்ச்சியால் உதறிய சில சொற்களை வைத்து ஏதோ இறைவனை மறந்து ஹசரத் அலியின் ஈமான் கொள்ளுங்கள் என்பதாக கூறுவதாக எண்ணிக்கொள்ள நம்முடைய வாலிப வயோதிக நிலையில் நாம் பல மனிதர்களை காக்கும் காப்பாளனாக இருக்கலாம் தரணியையே ஆளும் தாராளனாக கூட இருக்கலாம் ஆனால் தன்னை ஈன்ற தாய் தான் தவழ்ந்து வளர்ந்த தாய்மொழியை மறக்க கூடாது நாம் முளைவிட்டது யார் மடியில் என உணர்ந்து நாம் மரமாக வளர்ந்ததும் அவர்களுக்கு பலன் தர வேண்டியதுதான் முறை இதை பரந்த மனதுள்ளவர்கள் ஏற்று நடப்பார்களை தவிர புறக்கணிப்பது புல்லர்கள் செயல் ஏக லோகத்தையும் எழுச்சியூட்டும் எழுத்தாளனாக நாம் வளர்ந்தாலும் நமக்கு அகரத்தை ஆரம்பித்து வைத்தவனை மறப்பது மனிதாபிமான செயல் அல்ல என்பதற்காக எழுதுகிறேன் ஆயிரம் மவுளியாக்களும் சுகதாக்களும் வரலாம் ஆனால் அத்துணை பேரும் ஹசரத் அலிக்கு ஈடாக முடியாது காரணம் ஞான பாதையின் மூலக்கருவே ஹசரத் அலி அவர்கள்தான் என்று நாமெல்லாம் ஏக வணக்க வழியான இஸ்லாத்தின் நிழலில் இழைப்பாருகின்றோமே இன்புற்று கழிப்புறுகின்றோமே இறைவனுக்கு ஏற்றவர்களாக இம்மை மறுமை பயிர்களுக்கு களஞ்சியங்களில் இட்டு கழிக்கின்றோமே இந்த இஸ்லாம் முதன் முதலில் முளைவிட்டு பல அரபு மிருகங்களிடமிருந்து பயிராகி உருவாகி நம்மிடம் வந்துள்ளதே இதனை நமக்காக பாதுகாத்த அந்த அலி பாதுஷாவை மறப்பது பாவம் என்று நான் கோரவில்லை மனிதாபிமானம் மடிந்துவிடக்கூடாது என்பதற்காக கூறுகிறேன் ஹஸ்ரத் அலியைப் போல் நீங்கள் ஒவ்வொருவரும் தியாகமே உருவாய் தீனே கருவாய்க் கொண்டு வாழ இக்கண்ணீர் உபயோகப்படும் என கருதி உங்கள் கரங்களிலே தவள விட்டுள்ளேன் அதை தவறவிட்டு விடாதீர்கள் தடம் புரண்டு தாராளன் அல்லாவின் முன் ஒரு நாள் தலைகுனிந்து நின்று விடாதீர்கள் பசி கொண்ட அரபு மிருகங்களுக்கு பலியாகாது தமது அரிய வாழால் ஹஸ்ரத் அலி அவர்கள் அண்ணல் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அவர்களின் அளப்பரிய அமிர்தமான அருமை தீனை அகழ்ந்து அகழ்ந்து பயிரிட்டார் பாதுகாத்து கணிதரும் மரமாக்கினார் ஹசரத் அலியும் அவரது அகலுல் வைத்தும் அதன் பலன் ஆசியா கண்டத்தில் இந்திய துணை இறுதி முனையில் என் எழுதுகோல் இஸ்லாம் பற்றி எழுதுகிறது என்று எண்ணும்போது என் தலை அதன் ஆரம்ப அகரத்தை அகிலத்துக்கு அளிக்க ஆவி துறந்த அகுலல் பை தென்னும் அண்ணல் நவியின் அன்பு கவர்ந்த அக்குடும்பத்தாருக்கு என் இரு கரங்களும் உயர கண்களில் நன்றி பெருக்கோடு கண்ணியமிகுந்த இறைவரிடம் அத்தியாக ஜீவன்களுக்கு மறு உலகம் தந்தருளுமாறு கெஞ்சி கதறிக்கொண்டே இருக்கின்றது எனக்கு வானுலக வழ வலி அறிந்திருந்தால் வாய்வு வேகத்தில் சென்று அவர்கள் வாழையடி வாழையாக தியாக வாழும் வாழ்வு வாழும் வழியறிந்து வந்திருப்பேன் உங்களுக்கும் தந்திருப்பேன் ஆனால் இறைபயத்தால் என்னை மாய்த்துக் கொள்ள விரும்பவில்லை பொறுமையின் சிகரங்களான அழியார் ஹசனார் உசைனார் போல் தியாகங்கள் செய்யும் பொன்னான வாய்ப்பு கிட்டவில்லை காரணம் மாண்டிடர் செய்ய வேண்டிய தியாகம் முழுவதையும் மகமது ரபி சல்லா அலையம் அவர்களின் குடும்பத்தாரே செய்துவிட்டு இஸ்லாம் என்னும் கணிதரும் மரமாக்கிவிட்டு நம்மையெல்லாம் அந்த நிழலில் கனியுண்டு மகிழ வைத்து விட்டு தூய நெறியில் வாழ்கின்றோம் என்று மார்தட்ட விட்டு மாண்டுவிட்டனர் அதனால் அவர்கள் போதித்து வந்ததும் வாழ்ந்து மடிந்ததும் பொறுமை என்னும் களம அதை தீனுக்கு உபயோகித்தனர் அகளுள் வைத்தனர் நானோ வாழ்வுக்கு பயன்படுத்தி பொறுமையாய் என் வாழ்நாளை கடத்தி என் நெஞ்சில் பாதுகாத்து நாளைய மறு உலகில் மறக்காது மாவீரர் அலியாரின் காலடியில் சமர்ப்பிக்க எல்லாம் இறைவனடம் பாதகாவல் தேடி என் நாட்களை எண்ணிக்கொண்டுள்ளேன் உண்மை உருக்குழந்ததை உணரும் உலக மக்களாகிய நாம் உணர்ச்சியால் உந்தப்படுவது இயற்கை அதனால் உங்களையும் உணர்ச்சியால் உந்தி போக்கில் சிறு தடை ஏற்படுத்தியதற்கு மன்னிக்கும்படி கேட்டு மீண்டும் தொடர்கின்றேன் இயத்தன்ஸ் நாட்டு மக்களை ஏகதேவ வணக்கத்திற்கு ஏவிய சாகரட்டி விஷத்துக்கு பலியானான் ஆனால் அசரத் அலி அவர்களை விஷம் கூட ஒன்றும் தீண்டாத அலி விஷமத்துக்கு தன்னைத்தானே பலியாக்கி கொண்டார் அதனால் அவர் மறைந்தாலும் தீனும் அவரின் தியாகமும் மறையவில்லை உலகெங்கும் தீன்தாகம் அடைய ஓடும் நதியின் உற்று நஜப் என்னும் நகரிலே ஈராக்கு அருகில் உறுதியுடன் உறங்கினாலும் உறுதியுடன் இருப்பவருக்கு உணர்வும் உலக அமைதியும் உள தூய்மையும் உள்ளே இருக்கின்றதை அறிவர் ரமலான் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஹிஜ்ரி நாற்பதாவது ஆண்டு கிறிஸ்து பரந்து அறுநூற்று ஆண்டுகள் கழித்து ரமலான் மாதம் இருபதாம் தேதி இரவு ஹசரத் அலி அவர்கள் தங்களது மரணப்படுக்கையில் தங்கள் மகன்களான இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் இமாம் அப்பாஸ் இம்மூவரை மட்டும் தனியாக அழைத்தார் தமது மூத்த மகனார் இமாம் ஹசனின் கையை பிடித்தபடியே ஓ ஹசன் ஆண்டவனிட்ட அனைத்து கடமைகளையும் இனிதே நிறைவேற்றியாகிவிட்டது இறுதி நவியாக நமது நாயகம் செல்லல்லா ஒழிவு செல்லும் அவர்கள் தங்களது இறைவனியை முடித்தார்கள் இறுதி கலீஃபாவாக நானும் என் கடனை இன்றுடன் முடிக்கின்றேன் நுபுவும்றைவழிக்கு நாயகம் செல்லல்லா ஒலைவ செல்லம் அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்தார்கள் கிலாபத் என்னும் அரசியல் துறைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன் இவை இரண்டுக்கு மத்தியில் விலாயத் என்னும் மறை நுணுக்கங்கள் போதனை என்னும் இறை ரகசியங்களை நான் நாயகம் செல்லல்லா உலைவ செல்லம் அவர்கள் மூலம் பெற்றேன் அவைகளை நாம் பராம்பரை வாரியாக காக்க வேண்டும் மேலும் நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலைவர் செல்லம் அவர்கள் மறைந்து இன்றோடு இருபத்தி ஒன்பதரை ஆண்டுகள் முடிகின்றன ஹிஜரத் ஆரம்பித்து பத்து ஆண்டுகளுக்குப் பின் எனக்கு கொடுக்கப்பட்ட விலாயத் என்னும் ஞான ரகசியங்களை நான் கடந்த இருபத்தாறு ஆண்டுகளாக ஆராய்ந்து அதன்படி நடந்து நல்ல பக்குவங்களை அடைந்தபின் தான் கிலாபத் என்னும் அரசாட்சியில் அமர்ந்து நான்கு ஆண்டுகள் ஆண்டு இன்றோடு முடிக்கின்றேன் விழாயத்தென்னும் இரை ரகசியங்களை உங்களுக்கு மட்டும் கூறுகின்றேன் இதை நாம் பராம்பரை வாரியாக காக்க வேண்டும் என்று கூறி ரகசியங்களை தமது மகன் ஹசனாருக்கு மட்டும் கூறுகின்றார் சில நான் ஞான ரகசியங்கள் மகரிபத் மகரிபத்தென்னும் ஞான வழி கூற்றுக்கள் அடங்கிய ரகசியங்களின் ஏட்டுப் பிரதிகளையும் தருகின்றார் இவைகளை ஹசனார் தமது மரண தருவாயில் தமது தனையன் இமாம் உசேனிடம் தந்தார் அது வழிவழியாக ரகசியமாகி பனிரண்டுமாம்கள்ி கி ஹபீபே ரஹமானி ஹசரத் அப்துல் காதர் ஜீலானி அவர்களிடம் வந்து அதன் பின் தீன் ரஸ்தா என்னும் வழி உண்டாகி அதன் பல தீர்க்க தரீக்காக்கள் ஏற்பட்டு பல சூஃபிகள் கற்று ஒழுகி ஒளிமார்கள் ஆகி வருகிறார்கள் மீண்டும் ஹசரத் அலி அவர்கள் தம் மகனாரோடு உறவாடுகின்றார் இதை நான் உன்னிடம் விட்டு வைக்கின்றேன் அதன்படி செய்து வரவும் இனி உலக விவகாரத்திற்கு வருவோம் மகனே அதன்படி சில முக்கியமான விஷயங்கள் கூறுகிறேன் அதை நீ எக்காரணம் கொண்டும் செய்யாமல் இருக்காதே மகனே கிலாபத் என்னோடு முடிந்துவிடும் இனி அகலுல் பைத்துக்கு அந்நிலை கிடையாது நிலையற்ற இந்த அரசாங்க வேலைகளில் ஆடாரம்பரங்களில் நமது நபிகள் நாயகம் செல்லல்லா குலைவ செல்லும் அவர்களின் வாரிசுகள் ஈடுபடாது ஆன்மீக பணியே பிரதானமாக கொண்டு ஆண்டவன் மார்க்கத்தை காத்தருள வேண்டும் இதுதான் அல்லாவின் விருப்பமும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவசல்லாம் அவர்களின் விருப்பமும் என் விருப்பமும் எனவே இனி கலாபத் என்பது நமது குடும்பத்தில் யாருக்குமே தேவைப்படாது உனக்கு மட்டும் கிடைக்கும் ஆனால் நிலைக்காது இனிமேல் இவ்வுலக ஆசைகளை பற்றியோ அதை அடைவதற்குரிய வடிகளை பற்றியோ நம்மில் யாருமே முயற்சிகள் செய்ய உங்கள் உயிர் உடல் உலக வாழ்வு உற்றத்தார் உறவினர் உடன்பிறப்பு உள்நோக்கு உலக போக்கு அனைத்துமே மறு உலக தொடர்புள்ள பாதைகளாகவே இருக்கட்டும் மேலும் நாம் சில இறை ரகசியங்களை இறை அடிகாரிகளுக்காகிய சூஃபிகளுக்கும் வலிமார்களுக்கும் சுகதாக்களுக்கும் உஷதுகளுக்கும் இறை ரகசியமாக அதை போதித்துவிட்டு மறையவே படைத்துள்ளோமே தவிர இவ்வுலக இச்சைகளை தேடி இறை அன்பை இழப்பதற்காக அல்ல எனவே எல்லாம் வல்ல அல்லாவின் பாதையில் என்ன துன்பம் நேர்ந்தாலும் துவண்டு விடாதீர்கள் துன்பமடையாதீர்கள் தூக்கி எரியாதீர்கள் தூரமும் போய்விடாதீர்கள் துடிப்பு குறையாதீர்கள் மிகவும் சகிப்புடனும் சாமர்த்தியத்துடனும் சாந்தத்துடனும் சாதித்துவிட்டு மறு வாருங்கள் நாங்களும் உங்கள் வரவை எதிர்பார்த்து வெகு ஆவலோடு காத்திருப்போம் அன்பு மகனே உடலிலிருந்து ஆவி பிரியும் நேரம் நெருங்கிவிட்டது என் மீத அன்பு கொண்ட மக்கள் கூட்டம் அலையலையாய் வரும் நேரம் நெருங்கிவிட்டது வானவர்கள் வானுலக கதவு திறந்து நான் வரும் வழி மீது விழிவைத்து காத்துள்ளனர் எனவே நான் உன்னிடம் கடைசியாய் கூறப்போகும் ஒரு வேண்டுகோளை நீ கண்டிப்பாய் நிறைவேற்றியே ஆக வேண்டும் என் ஆவி விரிந்ததும் என் உடலை பொதுமக்கள் பார்வைக்கு இன்று இரவு வரை வைக்கவும் அதன்பின் நடு இரவில் நீயும் உசைனுமாக எனது உடலை சுமந்து கொண்டு நேராக கூஃபா நகர எல்லையை தாண்டி நிற்கவும் உங்களுடன் இரண்டு அல்லது மூன்று பேரை தவிர வேறு யாருமே வராதபடி பார்த்துக்கொள் நேரே ஊர் எல்லையின் என் உடலுடன் நிற்கவும் அங்கே குதிரை மீது ஒருவர் இதேபோல ஒரு மோதிரம் அணிந்து முகமூடியும் அணிந்து வருவார் அந்த முகமூடி மனிதரிடம் என் உடலை தந்துவிடவும் மற்றவை குறித்து எதுவுமே கேட்க வேண்டாம் எல்லாம் அருவலகில் உங்களுக்கு தெளிவாய் தெரியும் இனி அடுத்தது இதோ இந்த பேழையில் ஒரு துணி பொட்டலம் இருக்கிறது இது நவிகள் நாயகம் சல்லா அலைவசம் அவர்களுக்கு இப்ராஹில் அலை அவர்கள் தந்தது இதில் மண் கட்டி ஒன்று உண்டு இந்த மண்ணில்தான் நமது இம்மா உசைனும் அப்பாசும் அவரின் வாரிசுகளும் தீன்வலியில் தலை கொடுத்து ஷஹாதத் என்னும் வீரமரணம் அடைந்து விண் வீர இழவர்களாக விளங்கியபடியே வருவர் இதை உன் இறுதி மூச்சு வரை காத்து உன் தம்பி உசையனிடம் தந்து விளக்கவும் இது உன் கடமை இதை மிக பக்குவமாக சொல்லி கொடு பத்திரமாக வைத்து காப்பாற்று இது குறித்து கவலைப்படாதே இம்மண்ணில்தான் உன் மகன் காசிமும் வீரமரணம் அடைவான் தியாகம் தீனின் திகட்டாத தீன் மகனே இதை பொறுத்து சபர் செய்வதில்தான் நாம் அன்பின் ஆழத்தை அல்லாவிடம் காட்டி அண்ணல் நவிகள் நாயகம் சல்லல்லா உலையவாசல்ல அவர்களின் வாரிசுகள் என்பதை நிரூபிக்க முடியும் மகனே சகிப்பது சபர் செய்வது என்பது ஏற்றுக்கொள்வது சலனமுள்ளவர்களால் சாதிக்க முடியாது சாதாரண ஆட்களுக்கு சந்திக்க முடியாது அவர்களுக்கு கிட்டவும் கிட்டாது எனவே உன் மனதை திடமாக்கி உன் வழியை உறுதியாக்கி உன் உள்ள பக்குவத்தை கனிவாக்கி ஏற்று நடந்து ஏகதேவனை அடைவாய் இறைவன் அருளால் உனக்கு என்றும் இது நம் மொத்த குடும்பத்தை பொறுத்த விஷயம் இனி அடுத்தது உன்னை பொறுத்த நீ எனக்குப் கலிபாவாக பதவியில் நியமிக்கப்படுவாய் அப்படி நீ கலிபாவானால் சிரியாவின் கவர்னர் மோவியா உன்னை எதிர்த்து போர் தொடுப்பான் அவனை எதிர்த்து போரிடாதே காரணம் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கின்ற ஆசையில் அவனும் ஆட்சியை தரக்கூடாது என்கின்ற ஆசையில் நீயும் அவனோடு போரிட்டால் உங்கள் இருவடியின் ஆசைகளினால் பல மூமியின் முஸ்லீம் படைகள் இறந்துவிடும் மகனே ஒரு முஸ்லீமை ஏற்படுத்த அண்ணல் நாயகம் செல்லலா ஒழிவு செல்லும் அவர்களுடன் என்ன பாடுகள் பட்டோம் என்று எனக்கு தான் தெரியும் மகனே எங்கள் உடலை வருத்தி உள்ளத்தை வருத்தி உயிரை வருத்தி உடல் இருந்தோரையும் வருத்தி உதவிக்கு வந்தோரையும் வருத்தி உயிர்கள் பல இழந்து உடல்களின் ஊனங்கள் பல உற்று ஊறு விட்டு ஊறு வந்து உணவு உறக்கம் உடை உடன்பரப்பு உலக வாழ்வு உற்றத்தார் உறவினர்கள் அனைவரையும் உயிர் பழியிட்டு உதரம் கொட்டவிட்டு இதை உலகில் உருவாக்கினோம் மகனே மந்திரத்தாலோ மாயத்தாலோ உருவான கோட்டையல்ல மகமதியர்கள் கோட்டை மாணவியின் மாபெரும் கடும் உழைப்பால் அரும் உயிர் இழப்பால் உடல் சளிப்பால் உலக வாழ்வு துறப்பால் உறுதியுடனும் உண்மையுடனும் உண்டாக்கப்பட்ட உயர்வான கோட்டை மகனே நீ பொறுப்பேற்க போகும் அரசாங்கம் இஸ்லாமிய பேரரசு நமக்கு பல பல தலைமுறை தலைமுறையாக வந்த பாட்டன் வீட்டு பரம்பரை சொத்து அல்ல மகனே பலர் சேர்ந்து சொத்து அந்த சிம்மாசனம் அதை உருவாக்க நமது நாயகம் செல்லல்லா உழைவு செல்லும் அவர்கள் என்ன பாடுகள் பட்டார்கள் வள்ளல் நபிகளின் வாழ்வுரி வாழ்கொண்டு பகிர்ந்து பார்த்தாலும் அவர் வாழாவிருந்த நாட்களை காணவே முடியாது மகனே அப்பப்பா என்னென்ன ஏளனங்கள் ஏச்சு பேச்சுக்கள் ஏறிய தடங்கள் கூறிய வாட்கள் ஆற்றிய பணிகள் மாற்றிய பாதைகள் வாட்டிய தொல்லைகள் சீண்டிய துயர்கள் சிந்திய கண்ணீர் துளிகள் சீரிய குருதி நோண்டிய புதைகுளிகள் தாண்டிய சோதனைகள் அறுவட்ட தாளிகள் ஆண்டவனிட்ட கட்டளைகள் ஆறுதல்கள் பெற்ற உயர்வைத் துளிகள் அளப்பரிய சாதனைகள் ஆண்டவனுக்கே ஆற்றிய கடமைகள் மகனே கண்ணிமைத்ததே போலிருக்கிறது மகனே காலங்கள்தான் கடும் புயலில் காற்றும் வேகத்தில் கடந்துவிட்டனவே ஆனால் வடுக்கள் மட்டும் வடிமாறாது மறையாது நின்றுவிட்டனவே அது நினைவில் வந்து போகின்றனவை போகட்டும் நினைவில் வை மகனே நீ அமரப்போகும் அரியணை அரும்பாடுகள் பட்டு அண்ணல் நாயகம் செல்லல்லா ஒலைவு செல்லும் அவர்களும் அவருடன் ஆயிரம் ஆயிரம் அன்புள்ளங்களும் அருற்றொடர்களும் ஆக்கி வைத்தாரும் சொத்து மகனே அதன் அடியில் ஆயிரம் ஆயிரம் அருட்செல்வர்களின் ஆவிகள் கிடக்கின்றன மகனே அரவு மங்கையரின் அறுபட்ட தாளிகள் ஆயிரக்கணக்கில் அடித்தளங்கள் ஆக்கி ஆழ்ந்து கிடக்கின்றன மகனே ஆசைகளால் அதை அழித்துவிட மகனே அவமதித்து மிதித்துவிட மகனே அண்ணல் நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலைவு செல்லும் அவர்களுக்காக ஆசையோடு ஆவி துறந்த அளப்பரிய மகன்களை பெற்று தந்தைகளும் மனமு வந்து தந்த மங்கைகளின் மாங்கல்யமும் தான் நமது மார்க்கத்தின் மாண்புகள் மாண்புகளை மெருகூட்டி தாங்கி நிற்கும் தூண்கள் இதுவரை நமது நாயகம் செல்லல்லா உழைவு செல்லும் அவர்களின் உற்ற உறவினர்களின் உயிர் தோழர்களின் உத்தம உம்மத்துகளின் உயிரிழப்பால் உதர கசிவால் உப்பு நீரால் இஸ்லாம் எங்கள் உயிர் தியாகத்தால் அதன் அடித்தளம் உறுதி செய்யப்பட்டது எங்கள் உடல் சிந்திய உப்பு நீராலும் உடன்பிறப்புகளின் உதரத்தாலும் அது வர்ணமடிக்கப்பட்டது வார்த்த எடுக்கப்பட்டது இனி இஸ்லாத்துக்கு என உயிரை விட உலக மக்கள் வேண்டாம் மகனேன் இதுவரை செய்தவர்கள் போதும் இனி மேலாவது உத்த மனைவியின் வாரிசுகள் உம்மத்துக்கள் உலமகிழ்வோடு வாழட்டும் உலகம் உள்ளவரை ஆளட்டும் இனிமேல் இஸ்லாத்துக்கு ஆபத்து வந்தால் செய்யும் பொறுப்பும் உதித்த அகலோல் வைத்தென்னும் உரிமை வாரிசுகளாக நாம் ஏற்றுக்கொள்வோம் அதனால்தான் நமது உசைனும் அவரின் குடும்பமும் நீயும் உனது குடும்பமும் உயிர்த்தியாகம் அடையும் உயரிய பணிக்கு உலகாலும் இறைவன் உறுதி செய்துவிட்டான் உயிரெழுதி வைத்து விட்டான் அதை உவகையுடன் ஏற்று உங்கள் கடந்தீருங்கள் எின் வாள்களில் வலிந்த குருதியும் உடல்களில் கசிந்த வியர்வையும் குழைத்து குழைத்து உருவாக்கிய கோட்டைதான் இஸ்லாமிய கோட்டை அதை ஆசைகளால் பலம் பார்த்து அடித்துவிட எனவே உன்னிடம் மோவாவியா போராடாது அப்படி அவன் போராடினால் ஜெயிப்பது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் சாவது நிச்சயம் இருபக்கமும் முஸ்லீம் முமீன்கள் மகனே ஒரு காலத்தில் யாராவது முஸ்லிமாக ஆக மாட்டார்களா என நானும் நாயகமும் ஏங்கி தவித்த நாட்கள் உண்டு மகனே ஒரே ஒரு ஆள் முஸ்லிமானாலும் அது குறித்து ஆராவரித்த நாட்களும் உண்டு மகனேன் எனவே ஒவ்வொரு முஸ்லீமின் வருகையையும் வரவையும் கோடி கோடியாக மதித்தோம் உணர்ந்தோம் வாழ்ந்தோம் இப்படி பாதுகாக்கப்பட்ட இஸ்லாமிய சமுதாய வீரர்கள் உன்னிடமும் உண்டு மாவியாவிடமும் உண்டு உங்கள் இருவருக்கும் நடக்கும் பல பரீட்சையில் அவர்களின் அரும் உயிர் போய் இஸ்லாத்திற்கு நஷ்டம் விளைவிக்க நான் விரும்பவில்லை இவையெல்லாம் உனக்கு தெரிந்த உண்மைதான் ஆனால் தெளிவுபட தெரிந்து கொண்டு இஸ்லாமிய உயிர்களுக்கு உன் உள்ளத்தில் உயர்ந்ததொரு இடம் இருக்கட்டும் என்பதற்காக மீண்டும் பழைய கதையை தோண்டி துருவி உன்னிடம் படரவிட்டு பசுமை ஊட்டுகின்றேன் இந்த பலியாக தியாகம் செய்ய தயாராகிவிட வேண்டும் போரிட வேண்டாம் போராடி அவன் பெற முயல்வதை தடுக்க நீயே அரசாங்கத்தை அவனுக்கு கொடுத்து விடும் மகனே அதுதான் வேகமான மோமியல் செய்யும் செயல் மேலும் அரசாங்கத்தை வைத்து நமது ஆன்மீக பணியாற்றிய அருமையான நாட்கள் போதும் இனி அந்த அந்த ஆத்மாவை வைத்து ஆண்டவனிட்ட கட்டளையினை ஆற்றி வாருங்கள் என் பேச்சை தட்டாது செய்துவிட்டு நீ இஸ்லாமிய அறிவு வளர்ச்சியை மக்களுக்கு ஊட்டி வருவதில் உன் உன்னத கடமையை ஆற்றி உன் காலத்தை வீணாக்காது கடத்திவிட்டு வா வாமகனே உன்னையே நீயறியும் மார்க்கம் பற்றி கூறி வைத்துள்ளபடி செய்துவா என்று ஹசரத் அவர்கள் தமது தலைமகனுக்கு தான் தர வேண்டிய தவபோதனைகளை தந்துவிட்டு தனது தவப்புதல்வன் ஹுசைனையும் மற்றவர்களையும் தன் அருகே வருமாறு சைகையால் அழைத்து ஹுசைனின் கைகளை பிடித்தபடியே அன்பு செல்வமே ஷரியத்தை சரியாக முடித்துவிட்டு ஷஹாதத்தின் சகாப்தத்துக்கு சக்கரவர்த்தியாக நின்று உன் சன்மார்க்க பணிகளை ஆற்றிவாம் மகனே இதோ என்னை தேடி வானவர்கள் வந்து நிற்கின்றனர் வாழ்த்துக்கள் கூறுகிறார்கள் எனவே சீக்கிரம் நான் போகிறேன் இன்னும் ஓரிரு நிமிடம் அதையும் வீணாக்கவில்லை எனவே என் அன்பு மகன்களே நான் கருத்தொறித்து கண் விழித்த நாள் முதல் கழிப்புடன் கண்ணையர்ந்த காலமே கிடைக்கவில்லை கர்மமே கண்ணாய் என் கடன் ஆற்றிவிட்டேன் காத்து முன் இது என் கடைசி கடன் எதுவும் முடிந்தது இனிமேல் தான் நான் கடலளவு கண்ணையற கடமைகளே இன்றி கண்ணையற போதியமட்டும் கண்ணயர கண்ணியமிகுந்த இறைவன் காலம் தந்துள்ளான் எனவே கண்ணையரும் நேரம் வந்து விட்டது என்ற கழிப்புடன் தெரிகிறேன் ஆணைப்படியே அனைத்தும் நடைபெறுவதால் எல்லாம் நல்லபடியே நடக்கும் என்ற நல் உணர்வில் உலகமே நேர்வழியில் செல்ல உளமாற இறைவனிடம் வேண்டுகிறேன் ஆமீன் ஆமீன் யாரபில் ஆலமீன் என்று கூறியபடியே அவர் ஆவி பிரிந்தது இந்நாளில் தந்தையின் இறுதி நேரத்தில் வெளியான உத்தரவுப்படி பெரிய இந்த பெரியவர் நபிகள் நாயகம் சல்லாஹ் வசல்லம் அவர்களின் உயிர் நண்பர் நபிகள் நாயகம் சல்லாஹ் வசல்லம் அவர்களின் மறைவுக்கு பின் ஹசரத் அலியுடன் இருந்தார் அதன் பின் ஹசரத் இருந்தார் ஹசரத் ஹசனாருக்கு பின் இமாம் ஹுசைனாருடன் கர்பலா போர்க்களம் வரை வந்து தமது அன்பை தூவிய அறிவு களஞ்சியமாக வருகின்றார் தொன்னூறு அரபு கோடைகளை கண்டவர் அதன்பின் கர்பலாவில் இமாம் உசைனுக்காக போராடி உயிர் நீத்தவர் நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலையவசல்லம் அவர்களின் நண்பர்களிலேயே இவர் ஒருவர்தான் கடைசி வரை அதாவது நபிகள் நாயகம் சொல்லாஹ் அவர்களது காலத்தில் நடந்த போர்களிலும் அதன்பின் அழியவர்கள் காலத்தில் நடந்த போர்களிலும் அதன் இறுதியாக நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் அவர்களின் பேரனார் இமாம் ஹுசைன் நடத்திய போர் வரை நபிகளாரின் குடும்பத்துக்கு ஆதரவாகவே தமது ஆயுள் முழுவதும் போராடிய கர்வலாவில் உயிர் நீத்த பெருமைக்குரியவர் ஆக இந்த நால்வரும் ஊர்மக்களை விளக்கியபடியே குதிரையில் அசர தலியவர்களின் உடலை தாங்கிய வண்ணம் வேகமாக பறந்தனர் அவர்கள் பின்னாலேயே அசர தலியவர்களால் ஆதரிக்கப்பட்டு வந்தவர்களும் உதவிகள் பெற்று வந்த விதவைகளும் உபதேசங்கள் பெற்ற இளைஞர்களும் அனாதைகளும் உளமாக்களும் ஊர்மக்களுமாக ஒரே கூட்டமாக தொடர்ந்து ஓடினார்கள் அவர்களில் சிலர் தங்கள் தலைகளை தாங்களே அடித்துக் கொண்டும் சட்டைகளை கிழித்துக் கொண்டும் உடம்பை கத்தியால் அவர்களுடன் அப்பாசும் தங்களின் குதிரைகளை தட்டிவிட்டனர் அவைகள் காற்று வேகத்தில் பறந்து கூஃ நகர எல்லைகளை தாண்டி நின்றனர் கடுமையான காற்றும் புயலும் காட்டிய வேகம் பரந்த பாலைவன மணலில் எங்கு வார்த்தாலும் ஒரே நிசப்தம் காற்றின் வேகம் எழுப்பிய ஒலியில் இடிபோல் நிசப்தத்தை அடிக்கடி கலைத்த பேரொலி அவர்கள் நின்றிருந்த இடத்தருகே சிறு குன்று ஒன்று தெரிந்தது இக்குன்றுகளில் காட்டு விலங்குகளின் நடமாட்டம் இருந்தது நடு இரவில் நான்கு பேர்கள் நல்லடியார் அலியின் புனித உடலை தாங்கியபடியே மௌனமாய் யார் வரவையோ எதிர்பார்த்து காத்து நின்றனர் நெடுநேரம் கும்மிருட்டில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பார்த்தனர் ஆனால் யாரும் காணவில்லை மேகமூட்டங்கள் மெதுவாய் விலக ஆரம்பித்த சமயம் கடுமையாய் வீசிய காற்று திடீரென்று குறைய ஆரம்பித்தது மெதுவாக தென்றல் போல் மனதுக்கு இதமாக வீசியதால் நான்கு பேர்களும் சற்று ஆறுதலுடனும் ஆர்வத்துடனும் அண்ணாந்து வார்த்தனர் அப்போது வெண்ணிலா இருபத்தி இரண்டாவது ரமலான் மாத தேய்விரை சூழ்ந்த விகார மேகங்கள் விலகி வெளிச்சத்தை தர ஆரம்பித்தது அச்சமயம் ஒரே சந்தனமும் அத்தரும் மல்லிகையும் கலந்த ஒரு கலவை மனம் எங்கிருந்தோ பாறை முழுவதும் பரவி எல்லோரையும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியது எனவே பரபரப்புடன் எல்லோரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தபடியே சுற்றி சுழலும் விழிகளுடன் ஒன்றும் புரியாது திகைத்தனர் அப்போது வயது முதிர்ந்த நபிகள் நாயகம் சல்லல்லா உலைவ செல்லம் அவர்களின் நண்பரான முஸ்லிம்பின் அவுசஜாவர்கள் குழந்தைகளே இது அமரர்கள் அடிக்கடி நபிகள் நாயகம் சல்லல்லா உலகம் அவர்களை காண வரும்போது இப்படியே இதே மனம் வீசும் இதை நான் பலமுறை அனுபவித்திருக்கின்றேன் பெரும்பாலும் நாயகம் சல்லல்லா அலைவாசல்லம் அவர்களுக்கு பகி என்னும் இறைதூது வரும் முன் இதே மனம் இன்று பல ஆண்டுகளுக்குப் பின் நுகர்கின்றேன் ஏதோ ஆண்டவ நாடும் நன்மைக்கான நாடகம் எனவே பயப்பட வேண்டாம் எல்லோரும் சூரே ரஹமான் என்னும் சூராவை மூன்று முறை ஓதி ஊதி கொள்ளுங்கள் என்றார் எல்லோரும் மனதுக்குள் அதன்படியே அர் ரஹமான் சூராவை வேகமாக ஓதிக்கொண்டு நின்றனர் அமீரு அலி பாதுஷாவின் அரிய உடலை அவர் மகன் ஹசனார் தாங்கி அசைவற்ற உடலை ஆசையுடன் தாங்கிய மகன் அசைவற்று அப்படியே நின்றுவிட்டார் அவர் மனதிலே அந்த நாள் ஞாபகங்கள் அலைமோதி நிலைகுலிய வைத்தன அன்னை மடியிலே அன்பு குழந்தையாய் அமர்ந்திருந்த அந்த அற்புத நாட்களில் அரும்பை தந்தை தன்னோடு ஆடிய குழந்தை விளையாட்டு அன்னைக்கு பின் அவரே அன்னையாகி தமது அன்பை பொழிந்த விதம் அழுதபோது வாரியனைத்து ஆறுதல் தரும் அருமையான அப்பாவா இப்படி ஆடாது அசையாது ஆண்டவனை அடைந்து விட்டார் தொட்டிலே தூங்கினாலும் தன்னை தொட்டு பார்த்து இன்பம் வரும் இப்படி தொட்டாலும் தோழாத மரக் கட்டை போல் ஆகிவிட்டார் வீட்டு வேலை முதல் வீர விளையாட்டு வரை விறுவிறுப்பாய் கற்றுத்தந்த வீரதந்தையா இப்படி விறகு கட்டை போலானார் அயர்ந்து நான் தூங்கினாலும் அழுப்பில்லாது என எழுப்பி அன்பு மொழியில் ஆறுதல் வழியில் தன்னோடு உணவை தவிப்போடு எனக்கும் அழித்து உண்ணச் செய்யும் உத்தமசீலரா இப்படி உணர்வின்றி வீட்டு வேலை முதல் வீர விளையாட்டு வரை விறுவிறுப்பாய் தந்த வீரதந்தையா இப்படி விரைவு கட்டை போலானார் அயர்ந்து நான் தூங்கினாலும் அழுப்பிலாது என எழுப்பி அன்பு மொழியில் ஆறுதல் வழியில் தன்னோடு உணவை தவிப்போடு எனக்கும் அழித்து உண்ணச் செய்யும் உத்தமசீலராய் இப்படி உணர்வின்றி கிடக்கின்றார் மார்க நெறி சொல்லிக் கொடுத்து மார்போடு அனைத்து மகிழ்ந்த மாமன்னரா இப்படி மௌனமாய் கிடப்பது கடப்பது பந்தோரை வரவேற்று வாய் எணிக்க பேசி வயிறார உணவிட்டு வாயில் வரை வந்து வழி அனுப்பும் வள்ளல் திருமகனா இப்படி வாடிவிட்டது வாழ்நாளெல்லாம் வாய்மொழியே தவறாத வழிகளிலே வாழ்ந்து காட்டிய வான்மகனாய் இப்படி வாழ்வளர்ந்து வலுவளந்து கடப்பது சிறு குழந்தையாய் நான் இருக்கும் போது எனக்கு அன்னை போல் செய்த அன்பு திருவருவம் கிடக்கின்றதே அன்னையற்ற அனாதைகளான எங்களுக்கு அன்பும் ஆதரவும் ஆடி ஓடி அன்பு செய்த அன்பு திருவுருவமே அலீஃப் பே தே என்று நீங்கள் அன்புடன் சொல்லிய அந்த நாட்களில் அதையே நாங்களும் திரும்ப சொல்லும் அழகு கண்டு ஆனந்தமும் உங்கள் அழகு அடுத்த எழுத்தையும் ஆர்வமுட்டி அன்பொழுக பண்பொழுக கற்றுத்தந்த காராளராய் இப்படி கண்மூடி கிடப்பது வாழ் வெடிப்பது எப்படி வாழ்வில் நடப்பது எப்படி என்று வாயாராது வயிறாராது வாயினிக்க சளைக்காது களைக்காது சினமுறாது சிரித்த முகத்துடன் சிந்தும் உமது சிந்தனை செயல்களா இப்படி சிதறிய நீர் போல் காய்ந்தது ஏற்றமிகு வாழ்வு ஏழ்மையில் உள்ளது மகனே என்று எத்துணை தரம் கூறிய வாயா ஏதும் பேசாமல் உள்ளது அடிக்கொரு தரம் ஹசன் என்று கூறும் அன்பு திருவாயா இப்படி அடைபட்டு கிடக்கின்றது இறைவழியை இப்படித்தான் போக வேண்டும் என்று இனிக்க இனிக்க சொல்லி இரும்போது எய்திய இன்னுயரா இப்படி இச்சைகளற்று கிடப்பது பொறுமையுடன் இருமகனே பொறாமையை விடுமகனே பொருள் உனக்கு வேண்டாமகனே அருள் உனக்கு அவசிய மகனே இப்படி எத்தனை கோடி அறிவூற்றுக்களை ஆங்காங்கே ஆயுள் முழுவதும் அழுப்பின்றி அன்பூரை சொன்ன அவயவங்களிலா இப்படி அசைவில்லை உணவில்லாது எத்தனையோ நாட்களில் உங்களின் உணவை எங்களுக்கு அழித்துவிட்டு உறங்கியே பசியாற்றினீர்கள் தந்தையே உடைகள் கிழிந்தால் உடனே அதை ஒட்டு எங்களுக்கு தைத்து தரும் உங்கள் அன்பு கரங்கள் எங்கே ஊரறிய உலகறிய ஊத்தமனாய் வாழ்ந்த உங்கள் உன்னத உடலாய் இப்படி கிடப்பது வறுமை என்னும் புயலிலும் வாழ்வு மாறாது வாய்மொழியும் தவறாது எங்களையும் வாடபடாது காத்த வள்ளல் திருமகனே வரமாட்டீரா உங்களை வாயார இணையொரு தரம் அன்பொழுது அழைக்க அன்னை தந்தையற்ற அகில வாழ்வு அழகாகுமா அன்பு தந்தையே அழகாகுமா பாலகராய் நான் இருக்கும் படுக்கையில் வைத்து பல கூறி பால் சோறு தரும் பண்பாளரை இனி ஒரு பார்க்க முடியுமா விடிய விடிய உங்களின் விறுவிறுப்பான வீர கதையை கேட்டு விழித்திருந்த எங்களுக்கு இனி விடிவு காலமும் உண்டா என் வீர தந்தையே விடிவு காலமும் உண்டா மறக்க முடியாத உங்களின் மார்க்கப் பணிகளை மனதிலே நினைத்தால் மருண்ட உணர்வாகுமே என் மாவீரர் உங்களை மறக்க முடியுமா நீங்கள் மறுபடியும் உலகில் பிறக்க முடியுமா கனிவாக பேசுமகனே துணிவாக நட மகனே பணிவாக பழகு மகனே படைத்தவனை நினை பசித்தவனை அணை பயம் தன்னை வெறுமகனே ஜெயமுனக்கு வருமகனே இப்படி எத்துணை சொல்லி சொல்லி எங்களை பக்குவப்படுத்திய இப்பட்டுவூட இப்படியாகிவிட்டது ஆறு வயதிலே அரபு தெருக்களிலே அன்பு தந்தையின் அரவணைப்பில் அகமகள் உடன் வேடிக்கை பார்க்கின்ற வாடிக்கையான நாட்களை அத்துணை சுலபமாக மறக்க முடியுமா மதினத்து பள்ளியிலே மார்போடு அனைத்து மகிழ்வூட்டிய மாண்புகளை மறக்கத்தான் முடியுமா மாற்றத்தான் முடியுமா மறுக்கத்தான் முடியுமா மறுபடியும் காணத்தான் முடியுமா மண்ணோடு மண்ணாய் மறைக்கத்தான் முடியுமா போர்களுக்கு போய் புன்பட்டு வருவீர்கள் உங்களை போர்வை போட்டு படுக்க வைத்து புண்களுக்கு மருந்து போடும் புடுவாய் துடிப்பீர்கள் அது கண்டு நானும் அழுவேன் உடனே எனக்காக நீங்கள் வேதனைகளை அடக்கிக் கொண்டு இறை போதனைகளை கூறுவீர்களே பசியோடும் பட்டினியோடும் பல பண்புடன் பசி என்று புசிக்க கொடுத்து உறங்கச் செய்யும் உங்களின் உறுதியான உள்ளத்தை உலகில் யாரிடம் காண்போம் இரவெல்லாம் உறங்காது இறைவனையே தொழுவீர் பகலெல்லாம் உண்ணாது விரதமும் இருப்பீர் எதையுமே இதயபூர்வமாய் இன்முகத்துடனும் இறை அச்சத்துடனும் இஸ்லாமிய கோட்பாடுடனும் சகிப்பீர்கள் இறை நபர்களின் செய்திகளை இன்பமாய் கூறுவீர்கள் இறைவனை தொழுவதில் இன்பம் இறுதி காண்பீர்கள் இவ்வுலக இன்பத்தை இமயளவும் வெறுத்தீர்கள் இரவு பகல் பாராது இஸ்லாத்துக்கு உழைத்தீர்கள் எப்படியெல்லாம் ஆரம்பித்த உங்கள் வாழ்வு எப்படியோ முடிந்துவிட்டதே இதயமும் வெடித்துவிடும் போல் இருக்கிறதே இவ்வுலகமே இருட்டாய் தெரிகின்றது உண்டாயா மகனே உறங்கினாயா மகனே உடல் மகனே உடம்புக்கு என்ன மகனே இவையெல்லாம் உளமாற கேட்க இனி உலகில் யாரப்பா உள்ளார் உலகமே சேர்ந்தாலும் இனி உளமால உட உரைக்கும் உணர்வை காண முடியுமா அப்படியே இருந்தாலும் அது உங்கள் போல் வருமா யா அல்லா உணர்ச்சியூட்டும் உள்ள கிளர்ச்சியூட்டும் இவ்வுரைகள் இனி எங்கள் வாழ்வில் உடைந்து சிதறிய கண்ணாடி துகள்களாகிவிட்டனவே இறைவணக்கத்தின் போது இனிய குரலில் ஓதும் உங்கள் இளம் குரல இனி யாரிடம் கேட்போம் வெண்கொட்ட குடையின் கீழ் ஆண்டு வெற்றியின் வேந்தனாக திகழ்ந்த நீங்கள் இன்று வெற்றடம் நோக்கி சென்று விட்டீர்களே என்று ஹசனவர்கள் தங்கள் மனதுக்குள் இயங்கியபடியே நின்றிருந்தார் அப்போது ஒரு குதிரையின் காலடி ஓசை கட்டது உடனே அசனவர்கள் பழைய சூழ்நிலையில் எண்ணிற்ற்றை விடுவித்து புதிய சூழ்நிலைகளில் கவனம் செலுத்தலானார் ஒரு குதிரையின் அழகான சீரான குளம்பொலி கேட்டது அருகில் குன்றில் இருந்து கேட்டது எனவே நான்கு பேர்களும் உடனே ஓசை வந்த திசையில் ஆடாது அசையாது பதறியபடியே பதைவதைத்து பார்த்தனர் வர வர ஒளியின் வேகம் அதிகமாகி வெகு அருகிலேயே கேட்டது எனவே கூர்ந்து கவனித்தனர் அவர்களின் கண்களுக்கு ஒரு கருப்பு உடையணிந்த முகமூடி மனிதர் ஒருவர் மிக வேகமாக ஒரு வெள்ளை நிற குதிரையில் வருவது தெரிந்தது ஆஜானுபவான மனிதர் ஓர் ஆளுயர குதிரையின் மீது அமர்ந்து வெகு அழகாகவும் அற்புதமாகவும் அதிவேகமாகவும் வந்தார் அவர் இவர்களை நெருங்க நெருங்க இவர்கள் பயத்தால் நடுநடுங்கி தங்கள் சுயபலம் இழந்து தங்கள் நிலை மறந்தனர் அம்மாய மனிதரின் முகம் தெரியாதபடி முகத்தை ஒரு கருப்பு துணியால் மூடியிருந்தார் பெண்கள் போடும் புர்கா போல் கண்களுக்கு அருகில் சிறு ஓட்டையுள்ள வலை இருந்தது ஆனால் அவரின் தோற்றம் மட்டும் யாரோ பழகிய மனிதர் போல் நால்வர் மனதிலும் பட்டது இவர்கள் பயத்தாலும் பக்தியாலும் பதை பதைத்து நின்ற சமயம் அம்முகமூடி மனிதர் தனது வேகத்தை கட்டுப்படுத்தி மெதுவாக வந்து நான்கு பேர்களுக்கும் முன் உடனே நால்வரும் தங்கள் குதிரைகளில் குதித்தனர் ஹசன் தமது தகப்பனாரின் புனித உடலை தம் இரு கரங்களில் தாங்கி நின்றார் அந்த உடலில் மலர்களின் மனமும் மலரைவிட மென்மையாகவும் இருந்தது அது கண்ட ஹசனாரின் கண்களில் கண்ணீர் கரைந்துருகி ஓடியது காரணம் தாம் வளர்ந்து ஆளான தந்தையின் மார்பு தான் தினமும் ஆசையுடன் கண்டும் தொட்டும் வந்த பூ உடலை கடைசியாய்தான் இழக்கப்போகும் கடைசி உணர்ச்சியை எண்ணிய ஹசனாரின் மென்மையான உள்ளம் அதை தாங்க முடியாது கண்ணீரை வெளியே தள்ளியது கரங்கள் நடுங்கள் அப்போது அம்முகமூடி மனிதர் தம் கையில் உள்ள மோதிரத்தை அடையாளமாக காட்டினார் அது தம் தந்தை காட்டிய மோதிரம் போல் இருந்தது உடனே தந்தையின் ஆணை காதிலே எதிரொலிக்க தருவதற்காக அவர் அருகே ஹசனார் போனார் என்ன மாயம் குதிரை மீது வேர்வையே இல்லை அதன் உடல் வெண்பட்டு போல் வெள்ளை வளையர் என்று அதன் உடல் முழுவதும் சாம்பிராணி மனமும் அத்தரணி மனமும் கமகமென வீசியது நெடுந்தூரம் வந்த களைப்போ வியர்வையோ இல்லை தான் இதுவரை கண்டேயாத காட்சிகளை கண்டு ஒன்றுமே புரியாது மலைத்தபடியே தம் தந்தையின் புனித உடலை வந்தவரின் கரங்களிலே அடுத்தபடியே தந்து விட்டு திரும்ப எத்தனைத்தார் அச்சமயம் முஸ்லிம் பின் அவுசஜா என்னும் மோதறிஞர் ஓ ஹசன் நீ என்ன காரியம் செய்தார் நீதான் நாளை அரபு மக்களுக்கு பதில் தரப்போகும் அரசன் என்றார் அதற்கு ஹசனார் தாதா தந்தையிட்டு என்றார் உடனே அவர்கள் உன் தந்தை மக்கள் கேட்கும் கேள்விக்கு மறுத்து பதில் சொல்ல சொன்னாரா உடலோ ஒரு கலீஃபா உடையது அது குறித்து கேள்வி கேட்க எல்லோருக்கும் உரிமை உண்டு உன் தந்தையின் ஆணைப்படியே செய்தாய் என்று கூறு ஆனால் யாரிடம் கொடுத்தா என்றால் என்ன பதில் சொல்வாய் பொறுப்புள்ள பெரியவன் என் பேச்சை தட்டாதே மகனே உன் தந்தையின் ஆணைப்படி உன் தந்தையின் மகன் என்ற முறையில் உன் கடன் இத்தோடு முடிந்து விட்டது இனி நீ தந்தை அதனால் உடனே அப்பெரியவரின் பெயரையாவது தெரிந்து கொள் அவர் யார் என்று நீ தெரிய உனக்கு சகல உரிமையும் உண்டு உடனே கேள்வி தயங்காதே நான் உன் தந்தைக்கு நிகரானவன் துக்கத்தால் நீ உன் கடமையனை செய்ய தவறாதே நீ பின்னால் வருத்தப்பட வேண்டிய காலம் வரும் எனவே உடனே கேள் என்று வாடியிருந்த ஹசனாரின் உள்ளத்துக்கு உணர்ச்சியூட்டினார் அவரோடு சேர்ந்து மற்ற இருவருமான ஹசனாரின் தம்பிகளான இமாம் அப்பாசும் அதையே ஆமோதித்து ஆர்வப்படுத்தினார்கள் இமாம் ஹசன் அவர்கள் பேச்சில் சற்று துணிவடைந்து மனிதர் நின்றிருந்த இடம் நோக்கினார் அம்முகமூடி மனிதர் புறப்பட்டு ஒரு ஐம்பது அடி தூரம் போயிருப்பார் இது கண்ட அப்பாஸ் ஹசனாருக்கு பின் பிறந்தவர் இவர் தாய் உம்மோல் பாணி நல்ல இளைஞர் வயது பதினார் சற்று துணிவுடன் தமது கைகள் இரண்டையும் தட்டி ஓ பெரியவரே என அழைத்தார் இவரின் குரல் அம் மனிதரின் காதுகளில் விழுந்ததும் அவர் எதையுமே லட்சியம் செய்யாமல் தமது குதிரையை விரைவுபடுத்துவதை கவனித்த அப்பாஸ் அவர்கள் உடனே ஒரு நொடியும் தாமதிக்காது மற்ற மூவரையும் தன்னை தொடர்ந்து வர சைகை செய்து தம் குதிரையில் ஏறி வேகமாய் அம் மனிதரை தொடர்ந்து துரத்திச் சென்றார் அப்பாஸ் அவர்கள் குதிரை செலுத்துவதில் நிபுணர் அதனால் அச்சிறுவதை வயதிலேயே அரபிகளவரை சையதுல் புரோசான் புறவிப் என்றும் குதிரை என்றும் அழைத்தனர் இமாம் அம்பாஸ் அவர்கள் குதிரை வேகமாய் ஓரிரு மைல்கல்கள் போய் அம்மாய மனிதரின் குதிரை மீது மோதி அதன் கடிவாலை கயிற்றை பிடித்து நிறுத்தினார் இவரின் கோபக் கணல் தெளிக்கும் வேகம் கண்ட மாய மனிதர் ஒன்றுமே பேசாது தமது குதிரையை நிறுத்தி தன் தலையை தாழ்த்தி நின்று கொண்டார் மற்ற மூவரும் வந்து மாய குதிரை அருகே நின்றனர் அவர்களை பார்த்த மாய மனிதர் வாயை திறக்காமலேயே ஹசனாரின் பக்கம் திரும்பி என்ன விஷயம் என்பது போல் தலையால் சமிகை செய்தார் அதற்கு இமாம் தமது குதிரையிலிருந்து கீழே இறங்கி வந்தார் அவரை தொடர்ந்து இமாம் ஹுசைனும் அப்பாசும் தங்கள் குதிரைகளில் இருந்து குதித்தனர் நேரே ஹசன் அவர்கள் இம்மர்மனிதன் அருகே சென்று மன்னியுங்கள் பெரியவரே நாங்கள் சில நன்மைகளை முன்னிட்டுத்தான் தங்களின் மேலான போக்கை தடை செய்தோ தாங்களோ மிக பெரியவர் போல் தோன்றுகிறீர்கள் எனவே இச்சிறியோர் தவறை மன்னித்து தயவுகூர்ந்து எங்கள் குழப்பம் நீக்கியருள வேண்டுகிறோம் நாளை நான் அரபு அரியணையில் கலீஃபாவாக பதவியேற்க நேரிடும் எனக்கு முன்பு கலீஃபாக இருந்த உடல் பற்றி மக்களுக்கு கோர வேண்டிய தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் மேலும் என் தந்தை எனக்கு மட்டும் சொந்தமானவரில்லை இந்நாட்டுக்கே அமீர் எனவே எல்லாரின் கண்டன கேள்விகளுக்கும் ஒரு கலீஃபா என்ற முறையில் நான் மௌனமான பதிலை தர வேண்டிய மர்மமான நிலையில் நிற்பேன் எனவே தயவு செய்து இவ்வுடலை எங்கு கொண்டு போக எம் தந்தையின் உத்தரவோ அங்கே தாராளமாக கொண்டு போங்கள் ஆனால் தாங்கள் யாரென்று மட்டும் சொன்னார் ஓரளவு மக்களை என்னால் முடியும் என எண்ணுகிறேன் எனவே நாட்டு மக்களின் பிரச்சனை என்பதால் தாங்கள் தயவு கூர்ந்து தங்களின் பெயரை கூறுங்கள் அல்லது தங்களின் திருமுகத்தை ஒருமுறை காட்டுங்கள் என்று மிக பணிவாய் குலைவாய் தனக்கே உரிய பண்பாட்டில் கேட்டார் ஹசனாரின் பொறுப்பு வாய்ந்த பேச்சு அம்மாய மனிதரின் கோபத்தை கணித்தது அவர் வானத்தை அண்ணாந்து அரை நொடி நேரம் தம் கைகள் இரண்டையும் தூக்கி நின்றபடியே ஏதோ இறை ஆலோசனை செய்துவிட்டு கரங்கள் இரண்டையும் கீழே விட்டுவிட்டு தன்னை சுற்றிலும் பார்த்தார் ஹசரத் அலியின் உடல் அவர் தோள்களில் மற்ற மூவரும் அவரையே ஆடாது அசையாது பார்த்தனர் ஆனால் அசனார் மட்டும் தனது தந்தையின் உடலை வெறித்து பார்த்து நின்றார் முகமூடி மனிதர் தன்னை பார்ப்பதை கண்டு உடனே அவரை இவர் பார்த்தார் அம்மாய மனிதரின் உடல் மீது வானிலிருந்து ஒரு மங்களான சிவப்பு பட்டது உடனே அவர் தம் முகத்தரையை நீக்கியதுதான் தாமதம் பிள்ளைகள் மூவரும் எங்கள் அன்பு தந்தையே என்று அழகிறான் இருந்தவர் அமீரு நசரத் பாதுஷா அலி முர்துசா இனி அபுத்தாலிப் அவர்களே தான் இது கண்ட முஸ்லிம் பின்சா மூர்ச்சையாகி கீழே சாய்ந்தார் அதற்குள் அம்மனிதரின் குதிரை கடும் வேகத்தில் பறந்தது அவரை தொடர்ந்து ஹசனாரும் உசைனாரும் தங்களின் குதிரைகள் மீது ஏறி விரைந்தனர் அப்பாஸ் அவர்கள் அபாரமாக செலுத்தி தம் தோல் மீது கடந்த பெரியவரை அனைத்தபடியே செலுத்தி மாய குதிரைக்கு சமமாகவே செலுத்தினார் காடு மேடுகளை கடும் வேகத்தில் தாவி ஓடிய மாய மனிதரின் தொடர்ந்து பிள்ளைகள் நால்வரும் ஓடினார்கள் ஆனாலும் நெடுந்தூரம் பிடிக்க முடியவில்லை இருந்தாலும் புலிக்கு பிறந்தது போனையாகுமா அதுல தளிக்கு பிறந்தது மட்டும் என்ன இவர்களும் சளைக்காது துரத்தினர் உடனே மாயாமனிதரின் மனதில் சரி இப்பாலகர்கள் நம்மை விடமாட்டார்கள் உயிரை இழந்தாவது எடுத்த காரியத்தை முடிக்கும் மனதிடமுடையவர்கள் என எண்ணி தமது குதிரையை நிறுத்தி கீழே புனித உடலுடன் இறங்கினார் உடலை அருகே இருந்த பாறை மீது வைத்துவிட்டு தான் மட்டும் திரும்பி வந்து தம்மை தொடர்ந்து வந்த நால்வரையும் தடுத்து நிறுத்தினார் அவர்களும் இவர் அருகே வந்தபோது அங்கேயே நில்லுங்கள் உங்கள் தந்தையின் ஆணை எது ஆண்டவன் நில் லீலை எது இதை மீற வேண்டாம் இந்த இடத்தை என் நினைவு சின்னமாக இறைவன் விரும்புகின்றான் உடல் இங்கு வைக்கப்படும் இது விபரம் யாருக்கும் தெரிய வேண்டாம் குறிப்பிட்ட நம் நண்பர்களும் கனிவான காலம் வரும் எல்லோருக்கும் உறவினர்கள் அல்லாது யாருக்கும் கூற எனவே நீங்கள் யாரும் திரும்பி பார்க்காது இங்கிருந்து போய்விடவும் மேற்கொண்டு நான் பேசினாலோ நீங்களின் பேச்சை மீறினாலோ ஆண்டவனின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் எனவே புறப்படுங்கள் என்று கடுமையாக அணையிட்டார் திரைமலம் இருந்த ஹசுரத் அலியவர்கள் கூறியவுடன் புண்ணியவகான் பெற்றெடுத்த புனித புதல்வர்கள் உடனே திரும்பிப் புறப்பட்டனர் யாரும் திரும்பி பார்க்கவே இல்லை ஆனால் ஹசனார் மட்டும் தம் தந்தை மேல் உள்ள அளவு கடந்த பாசத்தார் திரும்பி பார்த்தார் உடனே அவர் உடல் நடுநடுங்கி அதனால் அவரோட உடலில் இருந்த பித்து விழுந்து விட்டதாம் அவர் கடைசி வரைவாக அமர்ந்திருந்தாராம் அவரது பூ உடலை ஸ்தூல சரீரம் எனப்படும் முரக்கவு உடல் அவர் குதிரை மீது அமர்ந்திருப்பது பஹீத் என்னும் சூக்கும உடல் இதை ஆரிபீன்கள் என்னும் ஞானிகள் ரூஹே இன்சானி ரூஹே நூராணி என்று கூறுவர் மஹரிபா என்னும் ஞான கோட்பாடுகள் தத்துவம் உணர்ந்தவர்களும் இக்காட்சியின் குத்துமார்களும்ர்ஷதும் இறுதி கட்டத்தில் உடலை வைத்துவிட்டு உரையாடிய இடம்தான் இன்று ஈராக் தேசத்தில் உள்ள நஜப் என்னும் ஊரில் உள்ளது அங்கே ஒரு மாபெரும் மண்டபமானது ஹசரத் அலி நினைவு சின்னமாய் பல ஆன்மீக கருவூலங்களுடனும் கராமத்துகளுடன் காட்டிய உள்ளது அதை அலி தர்பார் என்பர் அங்கு அசரத் அலி அவர்களின் அருத்திரு உடையாளர்களை பல பலமான திறமான அதிசயமான ஆன்மீகமான பகுத்தறிவுக்கு புலப்படாத அறிவுக்கும் அப்பால் ஆன கராமத்துக்களை அந்நாட்டு அரசர் முதல் ஆண்டிகள் வரை அகில உலகமும் அனைவரும் அன்றாடம் கண்டு இதுதான் பெருமாறின் மருமகனார்களின் நான்காவது கலீபாவான முடிவுற்றது இமாம் அப்பாஸ் ஆலம்தார் இவரின் வாழ்வு சரித்திரம் ஒரு நாள் ஜனாபேத்தி அலி அல்லா தாலா அவர்கள் மறைந்து சில மாதங்கள் கழிந்தன ஹஸ்ரத் அமீருல் அலி அவர்கள் தம் அன்பு மனைவி ஈடு செய்ய இயலாத இழப்பை எண்ணி வருந்திக் கொண்டிருந்தார்கள் மிகவும் சோர்ந்த முகத்துடன் இருந்தார்கள் ஹசரத் அலி அவர்களின் நெருங்கிய நண்பர்கள் ஹசரத் அலி அவர்களின் ஆறுயிர் அண்ணன் அக்கீலின் தலைமையில் ஹசரத் அலி அவர்களிடம் அணுகி ஆறுதல்கள் கூறி இழந்த இடத்தை இனிவே நிரப்பி இனிய யோசனைகள் கூறினார்கள் அதன்படி ஹாசிம்களின் அன்பையும் மதிப்பையும் பெற்ற ககல்பின் மகனார் கைரம் என்பவரின் அருள் திரு மகளான உம்முல் பானீன் என்னும் பேரழிலை மணமுடித்தால் ஓரளவு பிபி ஃபாத்திமார் அலி அல்லா தாலோ அவர்களின் இடத்தை பூர்த்தியாக்க முடியும் என யுக்திகள் கூறினார்கள் அதை கேட்ட அசரத் அலி அவர்கள் ஃபாத்திமாவின் பாங்குக்கு பெண் இருக்கலாம் ஆனால் அதே பாங்கிற்கு பாத்தியமான வீர மகன்களை பெற்றுத்தரும் பாக்கியசாலியாகவும் இருக்க ஆண்டவன் அருள்புரியும் என்று கூறி அம்முடிவுக்கு தங்களின் மன ஒப்புதலை மகிழ்வுடன் இதன்படி நடந்த திருமண வளைவால் ஹசரத் அலி அவர்களுக்கு நான்கு ஆண்மகளும் ஒரு பெண் மகுவும் பிறந்தார்கள் பெண் மகள் ரொகையாவை அக்கீலின் மகனார் முஸ்லிம் குஃபா கவர்னரால் கொல்லப்பட்ட அவர்களுக்கு திருமணம் செய்விக்கப்பட்டது மீதி உள்ளவர்கள் அப்பாஸ் ஆலம்தார் ஒருவரே ஹசரத் அலி அவர்களின் திருமணம் முடிந்து ஒரு சில ஆண்டுகள் கழித்து மதீனா நகரில் வாழ்ந்து வரும் சமயம் ஹிஜ்ரி இருபத்தி ஆறாவது ஆண்டு ரஜப் மாதம் ஏழாம் தேதி ஓமுல் பானியின் அம்மையார் ஒரு அழகான ஆண்மகவை இன்றெடுத்தார்கள் இச்செய்தியினை கேள்வியுற்ற இமாம் ஹுசைனார் அப்பொழுது அவருக்கு வயது இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் பூர்த்தியாகியிருந்தன ஓடிச் சென்று தமது இரண்டாவது தாய் ஈன்றெடுத்த இணையற்ற மகனை முதன்முதலில் தம் கையெடுத்து வாங்கி இரண்டு காதுகளிலும் இமாம் ஹுசைனின் சிரித்தலாம் ஆனந்தம் மிகுதியால் தன் அன்பு தம்பியை எடுத்துக்கொண்டு தம் தந்தையிடம் ஓடினார் இமாம் ஹுசைன் ஹசரத் தமீருல் மோமினின் அலி அவர்கள் குரான் ஓதி கொண்டிருந்த இடம் ஏகி தந்தையே என் தம்பி என் முகத்தில்தான் முதல் முதலில் வெடித்துச் செரிக்கின்றான் என்றாராம் இதை கேள்விப்பட்ட அசரத் அலியவர்கள் கண்மூடி ஏதோ சிந்தித்தபடியே தமது ஞானக் கண்கொண்டு எதையோ பார்த்துவிட்டு சற்று வாடிய முகத்துடன் ஹிமா உசைனையும் குழந்தையும் நோக்கியபடியே கோரலானார் ஹுசைன் உனக்காகவே படைக்கப்பட்ட உன்னத மகன் பிறந்த மறுனுடையே தமது கடமையினை ஆற்ற தொடங்கிவிட்டான் இது இவன் கடமை உணர்வை காட்டுகின்றது நிச்சயம் இவன் உன் முகத்தில் இதேபோல் விழித்தபடியே சிரித்தபடியே தன் கடமையின் கடைசி அத்தியாயத்தை முடிப்பான் நீ அதிர்ஷ்டக்காரன் போய் சுண்ணச் செய்ய ஏற்பாடுகளை செய்ய என்று பேச்சை மாற்றி ஹுசைனாரை இதன் உள்ளர்த்தம் புரிய யோசிக்க இடம் தராது அனுப்பினாராம் ஆனந்த மிகுதியால் அமரர் ஹுசைனாரும் அன்பு தந்தையின் ஆழ்ந்த கருத்து பொதிந்த அறிவுரையில் அதில் அமிழ்ந்திருந்த கருத்து செலுத்தாது அவரின் ஆணையினை நிறைவேற்ற ஆளாய் பறந்தாராம் சுன்னக் என்னும் புனித சடங்கு முடிந்தது முஸ்லிம்களுக்கு போடப்படும் மார்க்க முத்திரை ஹசரத் அவர்கள் தன் அன்பு மகனுக்கு அப்பாஸ் என பெயரிட்டார் சிங்கமென பெயரிடப்பட்ட சிறுவன் சிறப்பாய் சீராய் வளர சிரியாவிலிருந்து வந்த சிங்காரிகள் அனைவரும் அப்பாசின் அழகிய விழிகளை கண்ணுற்று ஆசையுடன் முத்தங்கள் அள்ளி வீசினார்களாம் ஹாசின் குளத்திலேயே இப்படி ஒரு ஆண்மகவு பிறந்ததே இல்லையாம் நல்ல நிறம் நடுத்தர உயரம் பாட்டசாட்டமான உடல் பார்க்க அழகான பருமன் முறுக்கேறிய உடல் முறுகலுடன் ஜொழிக்கும் முகம் கருமேக கண்கள் வீரனுக்கேற்ற விழிகள் இதை கண்ணுற்ற ஹாசீம்கள் அதிக அன்பு செலுத்தி அழகாக இவரை ஹாசிம் குல நிலவு கும்ரே பணி ஹாசிம் என பட்டப்பெயர் கொண்டு அழைத்தனர் அப்பாஸ் அவர்களை அனைவரும் விரும்பினார்கள் வளரும் போதே போக்கு இருந்ததால் பலரும் அவருடன் எப்போதும் இருந்தனர் அவரை சுற்றி சிறுவர்கள் ஒரு தலைவனை போல் மதித்து வளர்த்தனர் வீர விளையாட்டுகளில் விலைமதி பெற்ற ஒரு தலைவனை போல் மதித்து வளர்த்தனர் வீர விளையாட்டுகளில் விலைமதிப்பற்ற திறமையுடன் விளங்கியதால் ஒரு அரசனுக்கு கூட அப்படிப்பட்ட செல்வாக்கு இருப்பது அதிசயமா அவரை வாலிபர்கள் தங்களது வீர விளையாட்டுகளுக்கு ஒரு குரு போல் மதித்து வந்தனர் இமாம் அப்பாஸ் அவர்கள் குதிரை செலுத்துகிற திறமை அழகு வீரம் குணங்களை வேறு யாரிடமும் காண முடியாதபடி மக்கள் அவரை அப்பாசின் ஆணையிடம் பழக முறை நீதி நேர்மை இரையச்சம் போன்ற நற்குணத்தால் கவரப்பட்ட அரவு இளைஞர்கள் அளவில்லா அன்பு செலுத்தி அவரை அழகாக ரைசுல் சுஜான் வீராதி வீரர் என கூறி மகிழ்ந்தனர் அவரிடம் எதையுமே பெறலாம் வள்ளல் போர் வாளறி மதினா நகரில் உள்ள சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யார் வந்து பணிவாகவும் எதையுமே செய்வாரா அவர் முகம் சுழித்ததே இல்லையா ஒரு சிறந்த சமூக சேவகர் எப்போதும் யாராவது அப்பாசை தேடி உதவிகள் செய்ய கோரி வந்து கொண்டே இருப்பார்களா எப்போதும் யாருக்காவது எதையாவது செய்து கொண்டே இருப்பாராம் அவரின் தியாக உணர்வும் சேவை மனப்பாய்மன்மையும் கண்ட பலர் அவரை வெளிப்பட்டது அப்பாஸ் அவர்களுக்கு பதிமூன்று வயது நெருங்கும் போது ஹசரத் அலி அவர்கள் சிற்றப்பாவும் நபிகள் நாயகம் சல்லல்லா உலை வசல்லம் அவர்களின் பெரியப்பாவுமான ஹசரத் அப்பாஸ் என்பவரின் பேத்தியை மனம் பிடிக்க பெற்றார் அப்பாஸ் இபினே அலி அவர்கள் தங்களது பதினான்கு வயது வரை அலி அவர்களால் வளர்க்கப்பட்டார் அதன் பின் சகலகலா வல்லுநராக விளங்கினார் அதன் பின் அலி அவர்கள் அமரராகவே இமாம் ஹசன் அவர்கள் அப்பாஸை வளர்த்தார்கள் இமாம் ஹுசைனா ஹசனாருடன் பத்து ஆண்டுகள் வளர்ந்தார் ஹசனாருக்கு பின் இமாம் ஹுசைன் அவர்கள் பத்து ஆண்டுகள் வளர்த்தார் தனது வயதில் தான் கர்பலாவில் தமது காலடி எழுத்து வைத்தார் இமாம் இமாம் அளவற்ற மதிப்பை வைத்திருந்தார் எங்கு போனாலும் குட்டி போட்ட ஆடுபோல் பின்னுக்கு போய்கொண்டே இருப்பார் இமாம் உசேனுக்கு சேவை செய்வதை புனிதமாக கருதினார் இமாம் உசேனுக்கு நீர் கொடுத்தாலும் கூட முட்டி போட்டு மிக மரியாதையாக கொடுப்பாராம் இவர்களுக்குள் பெரும் நெருக்கம் தூங்கும் நேரம் போக மற்ற நேரங்களில் இமா உசைனாரின் வலது கை ஒரு உபதளபதி போல் இருப்பாராம் நல்ல அறிவு கொண்டவர் அதனால் இமாம் இவரை அடிக்கடி யோசனைகள் கூற சொல்லி கேட்டு ஆனந்தம் உருவாராம் இருவரும் ஒன்றாகவே உணவு உண்பார்களாம் உற்ற நண்பனாக உத்தம சீடனாக உன்னத உபதளபதியாக உடனே உதவும் உதவியாளனாக உயிர் போகும் மட்டும் இமாம் கூட இருந்தவர் அப்பாஸ் மேற்கு குறிப்புகளை வைத்தே இமாம் அப்பாஸ் அவர்களை பற்றி புரிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கும் இனி சிங்கம் என பவனி வந்த சிங்காரின் முடிவை பற்றி பார்ப்போம் கர்பலா யுத்தத்தில் எஜிதின் படைவீரர்களால் இமாம் ஹுசேனின் குடும்பத்தார்கள் எழுபத்தி ரெண்டு பேரில் ஹசரத் ஒருவராக இருந்தார் ஒவ்வொரு ஒருவர்பின் ஒருவராக போரிலே மறைந்து கொண்டிருந்த போது மாண்டு கொண்டிருந்த போது அவன் அவர்கள் அமரரானார் அவரின் ஆவியற்ற உடலின் ஆன்ம சாந்திக்கு இமா உசைனார் பிரார்த்தனைகள் செய்து கொண்டிருந்தார் அப்போது அவர் அருகே நின்றிருந்த அப்பாஸ் அவர்களின் காதுகளில் பெண்கள் கூடாரத்திலிருந்து அழுகுறலும் கூக்குரலும் கேட்டது சப்தம் வந்த மறுநொடி அப்பாஸ் அவர்கள் என்ன செய்தி என அறிந்து வர வேகமாக பெண்கள் கூடாரத்தருகே விரைந்து ஓடினார்கள் அங்கே குழந்தைகள் அனைவரும் குப்புறப்படுத்தபடியே தண்ணீர் தாக தவிப்பால் எழுப்பிய கூக்குரல்தான் இப்படி கூடாரத்தையே அதிற கர்பலா பாலைவனத்தையே ஓர் உழுக்கு உழுக்கியது மூன்று நாட்கள் பச்சளம் குழந்தைகளுக்கு நீரின்றி படையினர் என்ன செய்வது பச்சளம் குழந்தைகள் பரிதாபமாக அலறினார்கள் அதை கண்ணுற்ற வீரர் அப்பாசின் வெடிநீர் வடிந்தோடியது அச்சமயம் ஹுசைனாரின் கடைசி மகள் ஓடிவந்து பெயர் சக்கீனா அப்பாஸ் அவர்களின் கரங்களை பற்றியபடியே சிற்றப்பா வீரமான உங்களாலுமா எங்களுக்கு தண்ணீர் தட முடியவில்லை தாகம் தவிக்கிறது எனக்கு மயக்கம் வருகிறது சிற்றப்பா அப்பாவிடம் போனால் த்தை தடுத்து விடுகிறார் அப்பா மனதை நோக வைக்க கூடாது என்று சொல்லி அங்கே போகவிடாது தடுக்கின்றார் நான் என்ன செய்யட்டும் சிற்றப்பா தாகம் தாங்க முடியவில்லை என் நாக்கை பாருங்கள் என்று தமது அழகான நாக்கை குழந்தை நீட்டியது அது காய்ந்து வறண்டு முள்போல் கொப்புளங்கள் உண்டாகி இருந்தது அதை கண்ட அப்பா வீர சிகரம் ஏறிய சிங்கத்தின் சீரிப்பாயும் சீற்றத்தின் உச்சகட்டத்தை தாண்டி தன்னையும் அறியாமல் யா அல்லா யார் ரசூலல்லா என்று அழகினலாம் அது கர்வலா பாதைவனமே நடுங்கி அதிர்ந்ததாம் அவருடைய அலறலை கேட்ட இமாம் ஓடோடி வந்து என்ன செய்தி என்ன நடந்தது என் அப்பாஸ் இங்கே என்றாராம் இதோ இங்கே என்றாராம் அப்பாஸ் என்ன விவரம் என்றார் இமாம் இனியும் வாழ்வது ஈனத்தான் எனவே என்னை தண்ணீர் கொண்டு வர அனுப்புங்கள் என்றார் அப்பாஸ் புலுவாய் இருந்த அப்பாஸ் புயலாய் மாறியது கண்ட இமாம் ஹுசேன் இனியும் அப்பாஸை தடுப்பது இயலாது என தன் சம்மதத்திற்கு ஏற்ப அறிகுறியாகி தலையை கொண்டு விடையாடுத்தார் விடை கொடுத்து கண்ணீர் மல்க நின்றார் அப்பாஸ் தண்ணீர் கொண்டு வர புறப்பட்டார் இமாமின் கண்ணில் இளம் அப்பாஸின் இனிய உருவம் மறைந்தது மணக்கண்கள் நேற்றையதனம் தினம் நடந்த ஒரு நிகழ்ச்சியினை நினைவூட்டியது முகாமிட்டதும் எதிரி படை வீரர்களின் தலைவனான படை தளபதி அப்பாஸை அழைத்து ஓ அப்பாஸ் உன் தாய் எனக்கு உறவினல் உன் வீரம் விவேகம் நாடாளுபவர்களுக்கு பயன்படும் என்று கவர்னர் உபய்திடம் சொன்னேன் உன்னை பற்றி அறிந்திருந்த அவரும் உன்னை மட்டும் காப்பாற்றிக் கொண்டு தன்னிடம் கொண்டு வருமாறு ஆணையிட்டார் இதோ அவரின் ஆணை நன்றாக சிந்தித்துப்பார் அரசர் ஆதரவு அகப்படுவது அபூர்வம் அதிர்ஷ்டம் உன்னை போன்ற அழகும் அறிவும் ஆற்றலும் உள்ளவர்கள் இது போன்ற இஸ்லாம் என்ற கற்பனை மதத்துக்கு உயிரையே பலியிடுவதை விட எசீதுக்கு பெயரளவிலாவது சலாம் செய்து வாழலாம் சிரியாவின் சிங்கார மாளிகை உனக்கு சிறப்பான வாழ்வு தர காத்துள்ளது சிந்தித்து என் முடிவுக்கு வா ஸைனை உவைத் படையில் சேர் என்றான் இதை பொறுமையாய் கேட்டுக் கொண்டிருந்த அப்பாஸ் அவர்கள் அந்த ஷிமிரின் அருகே சாவதானமாக நடந்து சென்று அவன் தோள்களில் தனது இரண்டு கரங்களையும் வைத்து வெகு சாந்தமாக அன்பு ஷிமிர் முஸ்லிம்கள் வழக்கத்துக்கு முரண்பட்ட முடியரசனை முகஸ்துதி செய்வது உன் போன்ற மூடர்களுக்கும் முட்டாள்களுக்கும் முறையாக தோன்றலாம் குடிகாரனுக்கு குடியேந்தி வந்த உன்னை கொல்வதுதான் எனக்கு முறையாக தோன்றுகிறது வீரர்களுக்கு துணை போவது வீரனுக்குரிய செயல் அல்ல உளுத்தன் வாழைப்பிடித்து வாழ்வதை விட உத்தமனுக்கு வாழ சாவது மேல் நான் என்ன உன் கள்ளக்காதலியா ஆசை வார்த்தைகளை கூறி ஆலை பார்க்கிறாய் உன் ஆசை நாய்க்கு கூற வேண்டிய பசப்பு வார்த்தைகளை ஆண்மகன் அலிமகன் அப்பாசிடம் கூற உனக்கு வெட்கமாக இல்லை துஷ்டனுக்கு துணை ஏற்பதை விட தூக்கு போட்டு சாவது தலை கொடுத்து யசீதுக்கு தலையாட்டி பொம்மையாய்ப்போல் இருப்பதை விட தவசீலர் உசைனுக்கு தலை கொடுத்து மடிவது மிக உயர்வு அண்ணனுக்கு தம்பி துரோகம் செய்ய வேண்டுமா அதை அறிவுள்ள நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா உன் போன்ற முட்டால் அறிவு பற்றி பரிந்துரைக்க வந்துவிட்டான் இனியும் ஒருமுறை உன் குதர்க்கம் பேசி வந்தாயானால் உன் குடலை உரிவிடேன் என்று கூறி காரி முகத்தில் உமிழ்ந்தார் நமது அப்பாஸ் ஆலம்தார் அவர்கள் இத்துணை உயர்வான தம்பியை பெற்ற உசைனார் இப்போது அவரை பிரிய மனம் கலங்கினார் ஏதும் செய்ய இயலாத ஏக தேவனின் ஏற்றமிகு நாடகத்தில் ஏக்க பெருமூச்சுக்கள் விடுவதை தவிர வேறு வழியில்லை எனவே ஏதும் பேசாது இமாம் ஹுசைன் கலங்கிய நெஞ்சுடனும் கதங்கிய விழிகளுடனும் கதிகலங்கி நின்ற இமாமின் முன் தனது போர் தரித்தபடியே போர்க்கோளம் பூண்டு குதிரை மீது ஏறி இறுதி விடைவெற உறுதியுடன் என்றார் அப்பாஸ் போர்கலம் பூண்டு பொலிவுடன் நடுவே கலங்கியது கண்ட அப்பாஸ் அவர்கள் மெதுவாக தாழ்த்தியபடியே யா இமாமே சென்று வரட்டுமா என்றார் இமாம் வரவேண்டிய பாதையிலா செல்கிறாய் இதுவரை நான் அனாதையான உணர்வு ஏற்படவில்லை அப்பாஸ் ஆனால் இப்போதுதான் அதை உணர்கிறேன் அதனால் தவிக்கிறேன் கண்ணே என்று தழுதழு குரலில் தான் வளர்த்த தம்பியிடம் கூற அவ்வுரை கேட்டதும் அப்பாசின் ஈட்டிகள் தாக்கிய உணர்வு ஏற்பட்டதாம் விட்டு குதித்து என்னை வளர்த்த இமாமே என்று வான்கிடிய கத்தியபடியே விழுந்தாராம் தன் காடை காலடியில் விழுந்த கர்ம வீரனை தாங்கிய இமா எழுந்திருக்கண்ணே ஏகனல்லா எப்படியும் சோதிப்பான் அதை ஏற்றுக் கொள்ளும் பக்குவம் நமக்கு வேண்டும் எனவே எடுத்த வேலையினை முடித்து விடு உருவிய வாளை உதரக் கரையின்றி உரையில் இடுவது உத்தமனுக்கு உகந்ததல்ல சரியோ தவறோ துணிந்து விட்டாய் தொடர்ந்து செல் வெற்றி கொள் எல்லாம் அல்ல அல்லா எதையுமே நன்மையில் முடித்து பழகியவன் எனவே சென்றுவா தம்பி வென்றுவா குதா என்றாராம் உடனே அப்பாஸ் அவர்கள் போர்க்களம் நோக்கி புறப்பட்டார்கள் அப்பாசின் கேள்விப்பட்டிருந்தமாய்ப்பாய்ந்து எதிர்த்தார்கள் ஆனால் ஒருவர் கூட திரும்பவில்லை அதே சமயம் நெடுநேரம் தாக்கவும் இல்லை அத்தனை சுலபமாகவும் வீரமாகவும் வாளை கையாண்டு போர் புரிந்தார் அப்பாஸ் ஆலம்தார் அவர்கள் பின்னர் தமது குதிரையில் ஏறி உடனே யூபர்டஸ் நதி புராத் நதி கரையின் ஆற்றை காத்திருந்த காவல் படையினர் மீது கடும் புயலாய் பாய்ந்தார் கூட்டமாய் நின்றிருந்த படையினை கூறாக பிளந்தபடியே ஆற்றை அணுகினார் அவரை எதிர்த்தவர்கள் எவனுலகு ஏகினார்கள் எதிர்க்கத் துரியாதவர்கள் பயந்து ஓடினார்கள் இதை கேள்வியுற்ற உமர் பின் சாத் மேலும் பல ஆயிரம் வீரர்களை அனுப்பி அப்பாஸ் தண்ணீர் எடுத்து போய்விடாது தடுக்கும்படி ஆணையிட்டான் எதிரி படைகள் அப்பாஸ் அவர்களை சூழும் முன் அப்பாஸ் அவர்கள் வெற்றி வேந்தனாக எதிரிகள் பல்லாயிரக்கணக்கில் கண்ணுற்றார் ஆனால் கலங்காது ஒரு கையில் நீர்ப்பையுடனும் மற்றொரு கையில் வாழ்வுடனும் வேக போர் புரிந்தார் உடனே எதிரிகள் அவரின் வாழ் பிடித்திருந்த வலது கையனை துண்டித்தார்கள் ஆனால் அப்பாஸ் அவர்கள் ஒரு நொடியும் தளராது தனது நீர்பையனை பற்களால் கவிய வண்ணம் இடது கைகொண்டு வெட்டி வீழ்த்தினர் இரண்டு கரங்களும் இளம் திறந்தாலும் இரும்பு இதயம் கொண்ட இனிய அப்பாஸ் தனது பற்களில் சிக்கிய நீர்ப்பையை விடாது தனது கால்களை கூடாரத்தை நோக்கி விரைவாக செலுத்த எத்தனை சமயம் எதிரிகளின் பல்லாயிரக்கணக்கான வாள்கள் அப்பாஸின் உடலை பல இடங்களில் பதம் பார்த்து மீண்டனர் வேறற்ற மரம்போல் வேந்தர் வீழ்ந்தார் மண்மேலே அவரது உடலில் கசிந்த ரத்தத்தை சில உமையாக்கள் வீரத்திலகமெனக்கு இட்டபடியே இம்மாவீரனின் குருதிக்கு கூட ஒரு சக்தி உண்டு என்று கூறி பலரும் அப்பாஸின் ரத்தத்தை தங்கள் வாழால் தடவி எடுத்து போயினர் இமாம் உசைனார் வந்து மற்றவர்களை தாக்கவே எதிரிகள் ஓடி மறைந்தனர் இமாம் அவர்கள் நேரே தன் ஆறுயிர் சகோதரன் குற்றயிராய் கடந்த இடம் சென்றார் வாயில் பற்றிய நீர்ப்பையில் அம்பு பட்டு நீரெல்லாம் வழிந்தோடி இருந்தாலும் அக்கர்ம வீரனின் கடிபட்ட பற்களில் இருந்து நகர முடியாது அந்த தோல்பை இருந்தது குற்றயிரும் குழையுயருமாய் குருதி உடலுமாக கிடந்த குணசீலர் அப்பாஸ் அருகே தவசீலர் இமாம்சேன் அமர்ந்து மெதுவாக பற்களை விடுவித்து தண்ணீர் பையனை விடுவித்தார் இமாமின் பட்டுக்கை பட்டவுடன் அப்பாஸ் அவர்கள் உடல் சிரித்தன உதலுகள் துடிக்க மெதுவாக பேசலானார் யா இமாமே என்றார் என்ன அப்பாஸ் என்றார் இமாம் என்னை உங்கள் மடி மீது கிடத்துங்கள் என்றார் அப்பாஸ் அதன்படி இமாம் அவர்கள் தமது மடியில் அப்பாஸ் அவர்களை கிடத்தினார்கள் அப்பாஸ் அவர்கள் மீண்டும் தொடர்ந்து பேசுகிறார் யா இமாமே உங்கள் மடிதான் நான் வளர்ந்து வாழ்ந்த மேடை இதே மேடை என்னை தூக்கிச் செல்லும் பாடையாக அமையட்டும் யா இமாமே முதன் முதலில் நான் பிறந்த அன்று உங்கள் முகத்தில் தான் அன்று முதல் உங்கள் முகமே என் வாழ்வாகிவிட்டது கண்வெழித்த அன்று கண்ட அதே முகத்தை இன்று கண்டுகொண்டே என் கண்மூடி கர்ம உனக்கு காணிக்கையாக்க வேண்டும் என்பதுதான் எனது கடைசி ஆசை ஆனால் இப்போது உங்கள் முகத்தை காண இயலவில்லை காரணம் ஒரு கண்ணை அம்பு மற்றொரு கண்ணை காயம்பட்ட என் சிரசில் வழிந்த குருதி கண்ணில் பட்டு காய்ந்துள்ளதால் பார்வை தெரியவில்லை காய்ந்தா குருதியினை நீக்க எனது கரங்கள் இரண்டும் போய்விட்டது எனவே எனது வலது கண்ணை சற்று துடைத்துவிடுங்கள் இமாமே இமாம் துடைக்கின்றார் அப்பாஸ் தொடர்கின்றார் இதுவரை நீங்கள் ஆணையிட்டு நான் வேலை செய்வதில் இன்ப சுகம் கண்டேன் ஆனால் விதி செய்த சதியால் இப்பாவி இன்று உங்களிடம் வேலை சொல்ல வேண்டிய கடைசி நிமிடம் குறித்து மன்னியுங்கள் இமாமே என்றபடி கண்களை திறந்தார் இமாம் உசைனாரின் கண்ணீர் புரண்ட கண்களை கர்மவீரர் அப்பாஸ் கண்டதும் அதையே ஆடாது அசையாது பார்த்தபடியே யாயுமாமே என் காதுகளில் பாங்கு சொல்லுங்கள் என்றார் உங்கள் பாங்கின் குரல் கேட்டு என் வீர வாழ்வின் விழி மலர்ந்தது அதே குரல் கேட்டு அதன் திரை மூடட்டும் அடியேனின் அரிய வாழ்வினை ஆரம்பித்து வைத்த ஆத்மாவே அதன் கடைசி கடைசி அத்தியாய கதவையும் மூடி முடிக்கட்டும் குதா ஹபீஸ் என்றபடியே ஹுசைனார் வைத்த கண் மாறாமல் கண்ணீருடன் கண்டபடியே அவர் ஆவி பிரிந்தது இன்னால் இல்லாகி இன்னா இழகி ராஜீவன் ஹுசைனாரின் கண்களில் காண கிடைக்காத கரும வீரர் அப்பாஸ் கடைக்குட்டியாய் இருந்தது முதல் கடைசி சில நாள் கர்பலா காதை வரை நடந்த காட்சிகள் வழிந்தோடினர் அப்பாசின் ஆவி பிரிந்த கண்குழியில் வலிந்த கடைசி கண்ணீருடன் இமாம் அவர்கள் கண்கள் உதிர்த்த கண்ணீரும் கலந்து காலத்தில் ஆற்றிய கரும பரிசாக பொழிந்த சென்னீருடன் சேர்ந்தது கண்ணீரினுடைய கர்பலாவும் கடை கட்டி அப்பாசும் மாறி மாறி தோன்றினர் மறக்க முடியாது இமாம் அவர்கள் கண்ணீரும் அப்பாஸ் அவர்கள் தீனுக்குச் சிந்திய செந்நீரும் ஒன்றாக கலந்து கர்பலா பாலையில் பரந்த மனச் சூட்டில் பரிதாபமாய் ஓடியது பரமணருள் நோக்கிப் பறந்தது அப்பாஸ் அவர்களின் ஆவி பிரிந்த புனித உடலில் திறந்திருந்த கண்ணிமைகளை இமாம் அவர்கள் தமது இரண்டு கரங்களாலும் ஊடியபடியே இறைவா இழக்க முடியாத இன்னுயிர் சகோதரனை ஈடு செய்ய முடியாத என் ஆறுயிர் நண்பனை உனக்கு காணிக்கையாக்குகிறேன் என்றபடி இறைவனிடம் நெடுநேரம் வேண்டி நின்றார் இந்நிகழ்ச்சியினை கவி இக்பால் அவர்கள் தம்முடைய இரங்கட்பாவில் கருமை வீரர் கடைசி ஊர்வலம் கூட நடக்க வழியில்லை காலமெல்லாம் கடமையாற்றிய கடமை வீரர் தன் கடைசி நிமிடத்தில் கண்ணீருடன் கடும் தாக தவிப்போடு கடமையாற்றியபடியே கடைசி மூச்சை இழந்தார் கண்ணீரெல்லாம் கண்டுகளித்த கரிய விழிகள் கடைசியாய் கண்ணால் காண முடியாதபடி அவளநிலைக்கு ஆளானபடியே ஆவி துறந்தனர் ஊருக்கெல்லாம் ஓடி உழைத்த உத்தம திருமகன் உன்னத வீரன் நண்பன் உற்ற உறவினர் உயர்ந்த தளபதி உருசதைந்து உடல் சிதைந்து உயிரிழந்தார் உலகமெல்லாம் காத்த உத்தம நவியின் உரிமை பேரர் உதிர உதிர உதிர உயிரிழந்தார் வாரி வாரி வழங்கிய வாலிப வள்ளல் திருமகன் வடிவளந்து வாடி மடிந்தார் நாடு விட்டு நாடு செல்லும் நடுவெளியில் நயவஞ்சகர்களால் நாடே போற்றிய நல்லவர் நாடி இழந்து மடிந்தார் அனாதைகளையும் ஆறுதலாய் அணைத்து காத்த அருள் திரு அழகு கரங்கள் அறுபட்டும் அடிபட்டும் அலறியபடியே மாண்டார் மாமன்னர் அலியின் மகனார் மண்டை வளர்ந்து அலறியே மண் மீது சாய்ந்தார் மாணவியின் மார்க்கம் காக்க மாவீரர் அப்பாசும் மார்பெல்லாம் காயமுற மகமது நபியின் பேரன் மடியிலே மண்ணுலகம் விட்டு மாய்ந்தார் காருலகம் காத்த காராளன் அல்லாவின் புகழ் மணக்க கர்ம அப்பாஸ் கடும்போர் கடைசி வரை கடமையாற்றி கடைசி கஃந்துணி கூட இல்லாத இடத்தில் கண்கலங்கி கதிகலங்கி மாண்டார் உலகமெல்லாம் உயர்வடைய உன்னத சேவை புரிந்த உத்தம திருநவியின் உரிமை பேரர் உடல் சிதைந்து உரு சிதைந்து உயிரற்று ஊர் எல்லையில் கிடக்கின்றார் அரபு அரசர் அலியின் மகன் ஆளில்லாத பாலையில் நீரில்லாத நிலையில் ஆண்டவன் நெறியில் அனாதையாய் ஆவி அளந்து கிடக்கின்றார் கர்ம நெரி காத்தவர் உடல் கர்பலாவில் கைகளில் காய்கின்றது குடிகார மக்களை குடிமகன்களாக்கிய குபேர நபியின் குளக்குவும் குளிப்பாட்டவும் நீரின்றி குற்றயிராய் ஆவி தொடர்ந்து கிடக்கின்றார் அன்பு நெறி சொன்ன அகமது நபியின் அடுத்த வாரிசு அம்பு வட்டு அலறிமாண்டு அடக்க ஆங்கே கிடக்கின்றார் ஆண்டவன் இல்லத்தில் அவர் அமர தீபமாய் இமாம் ஹுசேன் காண்கின்றார் சற்று ஆறுதல் அடைகின்றார் இனி அடுத்த படிவடைக்கு ஆளில்லாது அனாதையாக நடக்கின்றார் இறுதியில் இமாம் ஹுசைனும் கர்பலா களத்திலே ஷகிதாகின்றார் இதுதான் ஷகாதத்தின் வரலாறு வால்க அப்பாசும் அவரின் குடும்பத்தினரும் இமாம் ஹசனாரின் மனைவி உம்மி பர்வா அவர்கள் கர்பலா களத்திலே தமது மகன் இமாம் காசி இவர் பெயரில் காசிம் மாலை என்றும் காசிம் படைப்போர் என்றும் நமது முன்னோர்கள் சொல்லுவதை கேட்டிருப்பீர்கள் இமாம் ஹசனாரின் மூத்த மகனான இமாம் காசிம் அவர்களுக்கு தம்முடைய விதவை தாய் உம்மி பர்வா அவர்கள் கர்பலா போருக்கு முதல் நாள் இரவில் கூறிய அறிவுரையை கேளுங்கள் தாயின் காலடியில் மண்டியிட்ட மகன் காசிம் அவர்கள் என் அன்பு தாவே உன்னை விதவியாக்கிய விஷமிகளை பலியெடுக்க விடிந்தால் நான் புறப்படுகிறேன் என் தந்தைக்கு விஷம் வைத்தவர்களின் வாரிசுகளுக்கு என் வாழ்வீச்சை பரிசாக்கி வருகிறேன் பூவிழந்த உமது கூந்தலுக்கு ஈடாக இந்த புல்லர்களின் உயிரை காணிக்கையாக்குகிறேன் என்றார் மகனே உன் தந்தை ஒரு பாவமும் அறியாத புண்ணிய ஜீவன் அந்த புண்ணிய ஜீவனை இந்த புல்லர்கள் விஷமிட்டு இரக்க மனம் கொண்ட அந்த இளவலை அறக்க மணம் கொண்ட அரபு மிருகங்கள் அழித்து விட்டனர் எப்படி துடியாய் துடித்து இரந்தார் தெரியுமா ஆண்டவன் பெயரை கேட்டால் ஆடை நிகழ்வது கூட தெரியாது தன்னை மறந்து ஆழ்ந்த பக்தியில் ஆழ்ந்துவிடும் ஈயடியார் முரட்டு குணமே இல்லாத மோமீன் ஒரு பொய்கூட பேசியதே இல்லை ஒரு பொழுது தொழுகை கூட விட்டவர் இல்லை இறந்து வரும் ஏழைகளுக்கு பறந்து துடித்து உதவும் பசும் நெஞ்சம் யாருக்கும் இல்லை மகனே என்ற சொல்லை சொன்னதே இல்லை இவ்வுலகில் பதவி பகட்டு பட்டம் எதையுமே பெரிதாக மதிக்காது பக்தியே மூலதனமாய்க் கொண்ட பெரும் பாக்கியசாலி பரந்த மனதுடைய பரமசாலி வாடிய பயிரை கண்டாலும் வாடிய முகத்துடன் நீரூற்றி காப்பார் வாரி வழங்குவதில் அவருக்கு நிகர் யாருமே இல்லை காரி உமிழ்ந்தவனையும் கனிவுடன் உதவுவார் கூறிய வாக்கை மீறியது இல்லை தான் ஏறிய அரியணையை கூட எதிரிக்குத் தந்து இன்பமுற்றவர் ஊறுகிற எறும்புக்கும் உணவிட்டு மகிழ்வார் உன்னத உள்ளம் படைத்தவர் அவர் கொடுத்த கொடையை பெற்று அவரையே கொலை செய்த கொடும்பாவிகளை நீ நாளைய போர்க்களத்தில் சந்தித்து உன் தந்தை உயிருக்கு பதிலாக எதிரியின் உயிரை கொண்டு வா மகனே உலக பொருள்களை கொடுப்பதில்லை என்று நீ நிரூபித்து பலியாகும் என்று தம் பாதையே உள்ளன்போடு உதறியவர் உன் தந்தை மகனே அந்த உதரத்தில் உதித்தவன் நீ மகனே உன் தந்தை மட்டும் மாவியாவை எதிர்த்து வாழை உருவி இருந்தால் பல முஸ்லிம்களின் தாலி அரபு நாட்டு அமைதி இழந்து அல்லோல மகனே கொலைக்களங்களையே கண்டு கண்டு கொதித்து துள்ளி அரபு நாட்டை வெறுத்து வந்த அரபு மக்களுக்கு அமைதி வழங்க தன் அரியணையே அள்ளி தந்தவர் மகனே எதற்காக இஸ்லாம் என்னும் அதை ஏற்றுக் கொண்ட காக்க அதி உலகில் நிலைத்து நிற்க தனது இன்பமயமான உலக வாழ்வின் உச்சகட்டத்தையே ஒரு நொடியில் வீசியறிந்த வீரமகன் உன் தந்தை அந்த மாவீரர் பெற்றெடுத்த பிள்ளையான உன்னிடம் ஒன்றே ஒன்று கேட்கிறேன் உன்னை பெற்று பெற்றெடுத்து பாலூட்டி வளர்த்த அன்பு தாய் நான் உன்னிடம் கேட்பது உன் வீரத்தை மகனே உன் வீரத்தை ஏன் தெரியுமா உன் தந்தை எதை நினைத்து தன் உலக வாழ்கை தியாகம் செய்து மாண்டாரோ அது நிறைவேறாது கண்டு மனம் நொந்து கேட்கிறேன் நீ என் மகன் உன்னால் நிச்சயம் அதை நிலை நிறுத்தி உன் தந்தையின் ஆன்ம சாந்தி அடைய வகை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில் கேட்கிறேன் ஆமா மகனே எந்த ஒரு இஸ்லாத்தை காப்பாற்றுவதற்காக உன் தந்தையிடம் வாக்கு கொடுத்து அரியணையை பெற்றார்களோ அந்த இஸ்லாத்தை அதே அரியணையைக் கொண்டு அதே ஆட்களின் வாரிசுகள் அதே இஸ்லாமிய சுடரை அழித்து விடுவார்கள் போல இருக்கிறது உன் அன்பு தந்தையின் வாரிசான உன் வாளை தந்தையின் அன்பு நாதம் அறுவட்டு வாழ்வுத்தணலில் வெந்தையின் உள்ளத்தை அவரின் பாத நலனில் பசியாறி மகிழ்ந்தேன் ஆனால் ஆனந்த வாழ்வில் உன் தந்தை என்னும் படகு கவிழ்ந்து விட்டது அதில் ஏறிய உன்னையும் என்னையும் கரையேற்றினார் கண்ணீரை துடைத்தார் ஒருவாறு என் மனதை திடமாகிக் கொண்டு உன் தந்தையின் உருவில் உன்னையையும் இறைவன் தீட்டிய உடலமைப்பில் கண்டு சற்று பெற்று வந்தேன் ஆனால் நாளை நீயும் என்னை விட்டுவிட்டு போகப் போகிறாய் அது குறித்து எனக்கு கவலை இல்லை மகனே எங்கே போகவிடப் போகிறாய் எல்லாம் வல்ல அல்லாவிடம்தானே அது குறித்து மகிழ்கிறேன் மகனே மகிழ்கிறேன் இரட்டிப்பு மகிழ்கிறேன் காரணம் தெரியுமா பல விதத்திலும் பாக்கியசாலி மகனே ஒரு விதத்தில் உன் தந்தை எதை நினைத்தாரோ அந்த அறத்தை காக்க நீ போரிடப்போகின்றாய் உன் தந்தைக்கு இஸ்லாம் வாழ வேண்டும் என்கின்ற அவாதவிர வேறு இமி அளவு கூட இவ்வுலகில் இச்சை கிடையாது அந்த ஒரு ஆசை நிறைவேற எதையுமே தருகின்ற இதயமும் தாங்குகின்ற பக்குவமும் பெற்றவர் அப்படிப்பட்டவரின் ஒரே ஒரு ஆசை கூட நிறைவேறாத இசுலாத்தை அழித்துவிட துடிக்கும் இக்கொடியவர்களை கொன்றுவிட உன் தந்தையின் ஆசை கொடியான பச்சை கொடியினை பறக்கவிடப் போகும் பதினான்கே வயதான உன்னை எனக்கு பாலகனாகத் தந்த பார்படைத்த அல்லாவுக்கு எனது பணிவான கடமையினை நன்றியினை செய்து மகிழ்கிறேன் மகனே இந்த வீரகாவியத்தில் உன்னை இழப்பதின் மூலம் உன் தந்தைக்கு நீயும் பட்ட கடன் தீரும் அதன் மூலம் தீனுக்கும் அதை கொண்டு வந்த நபிகள் நாயகம் செல்லல்லா குலைவசெல்லம் அவர்களுக்கும் அவரின் குடும்பத்தாருக்கும் நாம் பட்ட ஈடு இணையற்ற கடன் மகனே உன் இளம் பருவத்தில் மற்ற குழந்தைகளை தங்களின் தந்தைமார்கள் தூக்கி போவது கண்டு நீயும் என்னிடம் ஓடோடி வந்து உன் தந்தையை கேட்பாய் நினைவுண்டா ஒரு உன் தந்தை வந்து விடுவார் என்று நானும் உன்னை அறற்றிவிட்டு கண்ணீர் விடுவேன் ஆடுகின்ற நாடகத்தில் உன் போன்ற ஆறுதல் தரமுடியாத அன்பு காட்சிகளை கண்டு கண்ணீர் விடுவேன் அழுவேன் தெரியுமா அந்த பல நாள் முறையீட்டை ஆண்டவனின் மனமும் உடன்பட்டு இன்று ஆணையிட்டான் போலிருக்கிறது மகனே என் முறையீட்டை கேட்டு அன்புள்ளம் கொண்ட ஆண்டவன் நாளை அதற்கான முறையினை தந்து அருளினான் ஆமாம் உன் தந்தை நாளை நீ மகனே அப்போது கட்டாயம் சலாம் ஒரு நாள் கூட உன்னை கைவிடவில்லை என்று கூறுமகனே இந்த உமையாக்கள் நம்மை உணவில்லாது நீரில்லாது சின்னஞ்சிறு குழந்தைகளையும் கொடுமைப்படுத்திய கோரக் காட்சியை எடுத்து கூறு மகனே அவரிடம் சின்னத்திற்கு சென்று நீ சொன்னாலும் அவர்களை மன்னித்து விட சொல்லுவார் அத்துணை இரக்கமணம் படைத்தவர் அவர் அதனால் ஆண்டவனிடமும் அவனின் ரசுல்சல்லாம் அவர்களிடமும் அவலநிலைக்கு ஒரு விடுவ காலம் கிடைக்கட்டும் அல்லாவிடம் கரங்களை எடுத்து கேள்மகே இஸ்லாத்துக்கு ஏற்பட்ட ஆபத்து பற்றி கூறி அதை காத்தருளும்படி ஆண்டவன் வாசலிலே யாசகம் கேள்மகனே இதை மறக்காது செய்மகனே எதை மறந்தாலும் இதை மறக்காதே நிச்சயம் அல்லா உன் பிஞ்சு கரங்களுக்கு பிச்சை ஓடாமல் இருக்க மாட்டான் அதனால் இதை மறக்காது செய்மகனே நமது மார்க்க நெறி காக்க வாழை உருவது நமது மரபு மகனே உலக நெறிகாக்க பொருளை வாரி இறைப்பது நமது வம்சவழி மகனே உன்னத கொள்கைகளுக்கு உயரையே பணயம் வைத்து விளையாடுவது நமது பரம்பரை சின்ன மகனே அதனால் நமது சின்னம் மரபு மார்க்கம் அழியாது காக்க நாளை நடக்கும் அற்போரில் ஆவி தயங்காதே மகனே காப்பாற்றுவாய் என்று நான் நம்புகிறேன் அதனால் உன் கடமைக்கு உன்னை தயாராக்கிக் கொண்டு உன் பதிலை எனக்கு ஆறுதலாக சொல் மகனே என்றார் அது கேட்ட இமாம் காசிமின் கண்ணீர் கரைகுரண்ட ஆற்று நீர் போல் ஓடியது தோள்கள் தினவெடுத்தன கரங்கள் வாழெடுத்தன நாக்கு வீர உரை குட்டின அம்மா நீ ஆணையிட பறந்தவள் ஏன் கிரிஞ்சுகிறாய் ஆணையிடு போதும் உன் ஆசை கனவுகளை நனவாக்கி காட்டுவது கடமை நான் உன் அடிமை ஆயிரத்தில் ஒருவளம் உன் அறுபட்ட தாளிக்கு ஈடாக ஆயிரம் எதிரியின் தாளிகளை அறுத்து உன் தங்கக் கால்களில் இட்டு உன் தவிப்பை போக்கின்றேன் தாயே கவலைப்படாதே நான் வீசுகின்ற வாளின் மனம் உலகில் வீசப்போவது கண்டு உன் மனம் மகிழட்டும் உலகம் உய்விக்க வந்த தீன் வாழட்டும் உத்தம திருநவியின் பெயர் அதில் திகழட்டும் உலகெங்கும் ஆண்டவன் புகழ் முரசு கொட்டட்டும் அது கண்டு என்னாவையும் பெரியட்டும் மாளிகையில் உழவ வேண்டிய உன் மஞ்சள் கால்கள் மண்தரையில் உழவுவது கண்டு என் நெஞ்சம் ரத்தம் சென்றுகிறது தாயே பன்னீரிலே குளித்து மகிழ வேண்டிய உன் பட்டு உடல் தண்ணீர் தவிப்பில் வாடி உதிர்வது கண்டு என் வாழ் துடித்துக் கொண்டுள்ளது தாயே துடித்துக் கொண்டுள்ளது சேனைகளுக்கு ஆணையிட வேண்டிய உன் சேலை முந்தானி செடி முள்ளில் சிக்கி தவிப்பது கண்டு என் கரங்கள் துடிக்கின்றன தாயே என் வெடிக்கின்றடிண்களத்துடிவது கண்டு துடிக்கின்றது அவன் உடலை கீறி கிழிக்க காரிய உள கடமை எண்ணெய் கடும் காற்று வேகத்தில் அழைக்கின்றது பட்டு மெத்தையில் சுகம் காண நீ உன் பசும் உடலை பாலைவன மணலில் படுத்துறங்குவது கண்டு என் மனம் பரிதவித்த நாட்களை நீ அறிய மாட்டாய் தாயே உன்னை விதவியாக்கிய உன்னல புருஷருக்கு விஷத்தை வைத்த விஷமைகளின் வாரிசுகளுக்கு என் வாழ்வீச்சை பரிசாக்குகிறேன் உளுத்தர்களின் தலையினை உன் வாழ்கொண்டு உருட்டி விட்டு உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுகிறேன் பூவிழந்த உன் கூந்தலுக்கு புகழ் மாலை சூட்டுகின்றேன் இப்புவியையே உன் புனித காலடியில் இட்டு தீனையும் அதை கொண்டு வந்த பெருமானார் சல்லல்லா உலைவ செல்லம் அவர்களையும் பெருமை அடையச் செய்கின்றேன் நீ கண் அசைத்தால் போதும் கடலையை குடித்து விடுகிறேன் நீ கையசைத்தால் போதும் கடும் புயலையும் வென்று விடுகிறேன் நீ கால் அசைத்தால் போதும் கார்முகையும் தடித்து உனக்கு காணிக்கையாக்குகின்றேன் உனக்காக தருகிறேன் எனவே விடிந்ததும் விழுந்த மகனை அப்பாஸ் அவர்களின் அழைப்பு குரல் கொண்டு வந்தது திரும்பி பார்த்த காசின் என்ன சிற்றப்பா நெடுநேரம் நின்று விட்டீர்களா என்றார் வையப்போடு ஆமாம் கண்ணே மார்க உணர்ச்சிகளை மார்பில் தாங்கிய மகனைப் பற்றிய என் அன்பு அண்ணன் நசனை நினைத்து அயர்ந்து நின்று விட்டேன் அதனால் நான் வந்த வேளையை மறந்துவிட்டேன் இமாம் அவர்கள் உன்னையையும் அண்ணியாரையும் உடனே அழைத்து வர சொன்னார்கள் என்றார் இமாமின் நடந்தனர் அன்பு அந்நியையும் அருமை மகனையும் ரசித்தபடியே கண்ணீர் மல்க தன்னை மறந்து நின்ற அப்பாஸ் அவர்களின் ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்டது உடனே சுய உணர்வு பெற்று குரல் எங்கிருந்து வந்தது என்று எண்ணி அப்பாஸ் அடுத்த கூடாரத்திலிருந்து வந்ததை உணர்ந்து உடனே அங்கு விரைந்தார் அங்கே தனது அன்பு சகோதரி உம்சூத்தி நாயகி அவர்களின் நாலாவது புதல்வி அப்பாஸ் அவர்கள் அலி அலி அல்லா அவர்கள் இறந்தபின் மறுமணம் புரிந்து மற்றொரு தாரத்தின் மகன் இவர் தாயின் பெயரும் ஃபாத்திமாதான் அதனால் குசூம் இப்னே ஹாலித் அவர்களின் புதல்வி இந்த பாத்திமா அவர்கள் அடுத்த கூடாரத்தில் ஆண்டவன் முன் தலைதாழ்த்தபடியே சஜிதா செய்து அழுவது கண்டார் கூடார வாயிலில் ஓடி நின்ற அப்பாசும் குழந்தை சக்கினாவும் அதிர்ஷ்ட நீ வழங்கினாய் என் அண்ணனுக்கு என் அன்பகு சகோதரிக்கு கொடுத்தாய் உன் வழியில் உயிர் துறக்க ஆண் பிள்ளைகளை என் அண்ணிக்கும் ஹசனாரின் மனைவிக்கும் தந்தையாய் முஸ்லீமின் மனைவிக்கும் இந்த வாக்கியத்தில் பங்கு பெற பிள்ளைகளை தந்தாய் பகாவின் தாய்க்கும் அந்த பிள்ளைகளை தந்தாய் ஹுசைனின் உயிர் தியாகச் துணையாக அனுப்பிய பாக்கியங்களை தந்தாய் யா ல்லா நம்முடைய இஸ்லாத்தில் உனக்காக போரிடுவது ஒரு பெரும் எங்களுக்கு எத்தனை அற்காய் அழகான என் உடலையும் அதில் அருமையான என் உயிரையும் அறிவையும் தந்தாய் உலகிலே மற்ற பெண்களுக்கு இல்லாத மகிமை எங்களுக்கு தந்தாய் உன் திருத்துதர் முகமது நாயக் சல்லல்லா உலை வசல்லாம் அவர்களின் வாரிசுகளாக படைத்தாய் மறு உலகின் ராணியாக என் தாயை தேர்ந்தெடுத்தாய் என் பாட்டனார் நபி அவர்களுக்கு நுபுவத்தை அருளினாய் என் தாய்க்கு விலாயத்தை அருளினாய் என் தாயின்கு ஜன்னத்தை அருளினாய் என் தந்தைக்கு விளாயத்தை அருளினாய் எங்களுக்கு இஸ்லாத்தை அருளினாய் என் சகோதரர்களுக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் ஷகாதத்தை அருளினாய் இப்பூ உலகம் வாழ உன் ரஹமத் குதிரத் எ அருட்கொடைகளை நாங்கள் பெற்றோம் அதற்கு என்ன கைமாறு செய்ய முடியும் ஒரே ஒரு கைமாறு தவிர அது கூட உனக்காக போரிடும் கைமாறு ஆண்களுக்கே அதை அருளினார் என் போன்ற பெண்களுக்கு தங்களின் மகன் மூலம் அதை செய்ய முடியும் மற்ற பெண்கள் உன் நன்றி தான் பெற்ற பிள்ளைகள் மூலம் உனக்கு பலியிடுவதன் மூலம் அவர்கள் அன்பை காட்டி மகிழ்கிறார்கள் நான் மகப்பேறு இல்லாத மலடியாகிவிட்டேனே உனக்கு என் அன்பை காட்ட எனக்கு ஒரு மகனை தந்திருக்க கூடாதா இனிமேல் ஒரு மகனை நீ தந்து அருளினாலும் அது உனக்கு பயன்பட முடியுமா உனக்கு வேண்டிய நேரத்தில் இல்லாத பிள்ளை எனக்கு இனி எனக்கு தேவையில்லை என்று கூறி அல்லாஹூ என்று தனது தலை தலையை தரையில் அடித்து அல ஆரம்பித்து விட்டாராம் உடனே அதை கண்ணுற்ற அப்பாஸ் அவர்களும் கண்ணீர் விட்டு அழுது விட்டாராம் அப்பாசின் அலுவலர் கேட்ட உம்சும் உடனே தனது சுயநினைவுக்கு வந்து எழுந்து நின்றாராம் நின்ற கொல்சுமின் பாதங்களிலே அப்பாஸ் விழுந்து எனது சகோதரியே உன் தம்பி நான் நீ பெற்ற பிள்ளைக்குச் சமமாவேன் அவன் முகமது ஹசனின் மகன் காசிம் எல்லோரும் அவரவரின் தாயின் காலடியில் ஆசிரியர் பெற்றபோது மதீனாவில் உள்ள என் தாயும் இங்கு என் வீர விளையாட்டுக்கு விடைத்தெற வரவில்லையே என்று ஏங்கினேன் அப்போதுதான் உன் அழுகுரல் கேட்டு ஓடி வந்தேன் உன் இயக்கமும் இருமுனையும் கூடிய என் வாளை உன் காலை தொட்டு எடுக்கிறேன் அப்படியே உன் கடனை நான் ஆற்றுகிறேன் அதனால் என்னை ஆசீர்வாதம் செய்து வீர மரணத்திற்கு விடைகொடு விழுப்புண் பெற்று உன் காலடியில் வீழ்கிறேன் என்றார் அதன்பின் அதன் வாரிசுகள் தான் அப்துல் காதர் ஜீலானி அதனால் அவரை ஓதும் சொல்கிறோம் அல் ஹசனி வல் ஹுசைனி இமாம் ஹசனாரின் மகனுக்கும் இமாம் ஹுசைனாரின் மகளுக்கும் பிறந்தவர்தான் பிறந்த வம்சவடியினரில் வந்தவர்தான் ஹசரத் மொய்யத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் அந்த கர்பலா இரவில் நடந்த போரில் மறுநாளைய போரில் இமாம் காசிம் அவர்கள் ஷகீதாகிறார்கள் அனைவரும் ஷகிதாகிவிட்டார்கள் நடந்த தேதி இருபத்தி நான்கு ஒன்பது கிபி அறுநூற்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு நாள் மாலை நேரம் மகமூது நபிகள் சல்லாஹி வஸ்லம் அவர்கள் அவர்களை இறைவன் மக்காவை விட்டு யாத்ரீபென்னும் அடுத்த நகருக்கு போய்விடுமாறு ஆணையிடுகின்றான் யாத்ரீப் மக்காவிலிருந்து இருநூறு கல் தொலைவில் இருக்கின்றது அன்று இருபத்தி நான்கு ஒன்பது அறுநூற்று இருபத்தி ரெண்டு கிறிஸ்து பிறந்ததற்கு பின் அவர் புறப்படாவிடில் மக்காவில் உள்ள உமையாவின் பேரன் அபு சூப்பியானால் அன்னாரின் மேனிக்கு ஆபத்து ஏற்படும் அதனால் அடைக்கலம் தேடி அனாதை போல ஆண்டவனின் தூதர் அருகே உள்ள யாத்ரீபுக்கு போக வேண்டியதாயிற்று நபிப்பட்டம் நுபுவக்கும் மேலாக அண்ணல் நாயகம் செல்லல்லா ஒளிவ செல்லம் அவர்கள் இந்த அறக்க அரபிகளுடன் அல்லல்கள் ஆயிரம் அடைந்து ஆரா துயரில் ஆண்டவன் நெறியினை கடைபிடித்தார் இருபத்தி நான்கு ஒன்பது அறுநூற்று இருபத்தி இரண்டு இஸ்லாமிய சருத்திரத்தின் முதல் ஆண்டு தொடக்கம் இருபத்தி நான்கு ஒன்பது அறுநூற்று இருபத்தி ரெண்டு வரை மக்காவில் இருந்த முஸ்லீம்கள் நூற்று இருபது பேருக்கும் குறைவே அதிலும் பயிங்கரமாக தன்னை முஸ்லீம் என்று சொல்லி பல இன்னல்களுக்கும் ஆளானவர்கள் பத்து பேர்தான் இந்த பத்து பேர்களிலும் அன்றைய தினம் ஆறு பேர்கள்தான் மக்காவில் இருந்தனர் அவர்களில் முக்கியமானவர்கள் ஹசரத் ஜனாபியா அபுபக்கர் சதீக் அலி அல்லா தாலுகத் உமர் பின் அலி அல்லா தால்கள் அலர் அலி அல்லா தாலரத் ஃபாத்திமார் அலி அல்லா தாலுகர்கள் ஹம்சார் அலி அல்லா தாலர் அலி அல்லா தாலுகத் பிலால் என்ற அடிமை அலி அல்லா இவர்களில் ஹசரத் ஹம்சாவும் அப்பாசும் ஜாஃபரும் நபிகளின் தந்தையோடு தோன்றிய முறையில் பெரிய பாக்களாவார் ஆக இவர்கள்தான் அன்று இஸ்லாம் என்னும் மாபெரும் மரம் கொடியாய் இருந்தபோது அரக்கர்களிடமிருந்து காப்பாற்ற துணையாக இருந்த தூய தூண்கள் வாழ்க அவர்கள் புகழ் நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் நாணய மாதராதலால் சிலர் தங்களுடைய பொருள்களை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையவாசல்லாம் அவர்களிடம் தந்து பாதுகாப்பாக வைத்திருந்தனர் அவர்கள் கேட்கும் போது அதை திரும்ப தருவர் அல்லமீன் நம்பிக்கைக்குரியவர் என்று அழைக்கப்பட்டிருந்தார் இப்படி பல பொருள்கள் அல்லமீனிடம் இருக்கும்போது அவைகளை பட்டுவாடா செய்துவிட்டு வெளியேற அவகாசம் இல்லை அதே சமயம் அவைகளை எடுத்து போவது முறையாகவும் படவில்லை அங்கேயே போட்டுவிட்டு போகவும் மனமில்லை தனது அல்ல என்னும் பெயரை இழந்துவிடவும் துணிவில்லை எனவே தனது மான தனது வளர்க்கும் மகன் ஹசரத் அலியிடம் ஒப்படைத்துவிட்டு அலி அவர்களை அவசர அவசரமாய் அழைத்து அலி ஆண்டவனின் உள்ள யாத்திரைக்கு குடியேறுகிறேன் ஆனால் பொறுப்புள்ள சில வேலைகள் மக்காவில் உள்ளது பலருடைய பொருள்கள் எனது பாதுகாப்பில் உள்ளது அவைகளை அவரவரிடம் உரியவரிடம் சேர்ப்பித்துவிட்டு என் மகள் பாத்திமாவை அழைத்துக் நீ யாத்திரை வந்து சேர் எனது அல்ல என்னும் பெயரை கடந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக அரும்பாடுபட்டு காப்பாற்றி வந்தேன் அந்த பெயரை நான் இழந்து விடாதபடி நீ அக்கடமைகளை நிறைவேற்றும் மகனே இந்த நேரத்தில் உன்னை விட உயர்ந்த உன்னதமான நபர் யாரும் இல்லை பிரச்சனை ஒப்படைக்கின்ற அவர்களுடன் யாத்திரைப்புக்கு புறப்படுகின்றேன் நீ என் கடமைகளை எனக்காக ஆற்றிவிட்டு அங்கு வந்து சேர் என்னை கொள்வதற்காக அபு சூப்பியானின் ஆட்கள் வருவர் அவர்கள் விடியும் வரை நான் ஓடிவிட்ட செய்தி தெரிய வேண்டாம் நீங்கள் நான் தான் என்று காலைதான் அதுவரை என்னை போல் நீ என்னிடத்தில் படுத்துக்கொள் விடிகாலைதான் அவர்கள் கொள்ள முனைவர் நான் ஊர் எல்லையினை கடந்து விடுவேன் இறைவன் உன்னை காப்பாற்றட்டும் குதாபீஸ் என்று கூறிவிட்டு புறப்பட்டார் கடினமான நேரம்தான் ஆனாலும் கடவை இணை மறக்காது செய்தார் புனித மகன் அதுதான் அன்று இருபத்தி நான்கு ஒன்பது அறுநூற்று இருபத்தி இரண்டு ஹிஜ்ரி முதலாண்டு தொடங்கியது முதல் இஸ்லாமியரின் ஈடு இணையற்றம் அன்று முதல் ஒரு சோக தினத்தில் ஆரம்பமாகின்றது அண்ணல் அவர்கள் அவசர அவசரமாய் ஆப்த நண்பர் அம்பூபக்கர் அவர்கள் வீட்டை பரபரப்பட அடைந்தார் விஷயத்தை விளக்கினார் இனிமேல் மக்காவில் இருந்தால் தன் உயிர் உடலோடு இருக்காது எனவே உடனே யாத்ரிப்புக்கு புறப்படுவதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யுமாறு உரைத்தார் ஆளுக்கு ஒரு அர்த்தராத்திரியில் ஆளாய் பறந்தனர் ஆப்த அவருடைய அண்ணல் நபிகளும் அதுதான் ஆரம்பத்தில் இஸ்லாம் நிலை கடுமையான புயல் காலம் அத்துடன் பனியும் குளிரமாக பசியும் பட்டினியுமாக படாத பாடுகள் பட்டு மேடுகள் பல ஏறி காடுகள் பல கடந்து தன்னந்தனியர்களாக ஒளிந்தும் தெரிந்தும் ஓய்வு உறக்கமின்றி இஸ்லாமியரின் ஈடு இணையற்ற மாவீரர்கள் மகமது நபிகள் சல்லாஹ் அலைவசம் அவர்களையும் அவரது நண்பர் அபூபக்கர் சுத்தீக் அலி அல்லா தலா அவர்களையும் தாங்கிய ஒட்டகமானது யாத்ரீப் நகர எல்லையினை அடைந்தது முன்கூட்டியே செய்தி அறிந்த மதியனத்து மக்களும் யூதர்களுமாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்களை வரவேற்க நகர எல்லையில் காத்திருந்தனர் இருவரையும் கண்ட யாத்திரி மக்கள் மனமாற மகிழ்ச்சி ஆரவர குரல்களை எழுப்பிய வண்ணம் மாணவி நாதரையே வருக வருக என்று கூபிக் கூத்தாடினார்கள் அனாதையாய் அடிபட்டு மிதிபட்டு அல்லல்கள் பல உற்று ஆறா துயரில் அடுத்த அடைந்த அண்ணல் நாயகம் அவர்கள் மனம் ஆறுதலு ஆனந்த கண்ணீர் ஒளிமிடு ஆண்டவன் நன்றியினை அடியுள்ளம் செலுத்திற்று ஆண்களும் பெண்களும் யூதர்களும் கிறிஸ்துவர்களும் முண்டி அடித்துக் கொண்டு முட்டி மோதி முட்டிகளை உடைத்துக் கொண்டு முகமது நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களின் முகம் ஆவலுடன் கூடி அன்போடு அழைத்து கூவிய நாள் ஊலக ஏடுகளில் இஸ்லாமியரின் உன்னத தினமாக கூறப்பட்டு ஆமாம் நம்முடைய நபிகளை அன்பின் ஊற்றை உமையாக்கள் அடித்து துன்புறுத்தி அல்லல் பல கொடுத்து அங்கிருந்து விரட்டிவிட்டனர் அப்படி அவளையாய் அகதியாய் அநாதையாய் அலறித் துடித்து அரும்பாடுபட்டு ஆண்டவன் தந்த அற்புத இஸ்லாத்தை அகத்திலே தாங்கிய அகமது நபிகள் செல்லல்லா உலக செல்லம் அவர்கள் அயர்ந்து அலுப்புடன் அடுத்த ஓர் எல்லையில் அடியெடுத்து வைத்தார் அதுதான் நமது ஆரம்ப நிலை அகதி நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம் நபிகள் நாயகம் அலிவசல்லம் அவர்களுக்கு அன்பும் ஆதரவும் நல்கி ஆணித்தரமாக ஆன்ம சுத்தியாக ஆவிகளை அர்ப்பணித்தவர்களாக அங்கே கூடி ஆர்ப்பாட்டமாக வரவேற்ற முஸ்லிம்களின் சருத்திரத்தில் மகத்துவம் வாய்ந்த நாள் இருபத்தி நான்கு ஒன்பது அறுநூற்று இருபத்தி ரெண்டு அன்று ஆரம்பித்த இஸ்லாமியரின் ஈடு இணையற்ற நாள் யாத்ரீப் நகர எல்லை இணை தனது தொல்லைகளின் எல்லையாக ஏற்று அதே இடத்தில்தான் இஸ்லாத்தின் ஈடு இணைகளற்ற அடிக்கல் நாட்டப்பட்டது அது யாரும் அசைக்க முடியாதபடி இன்று வரை ஆயிரத்து நானூற்று இரண்டு ஆண்டுகளாக அமைந்துவிட்டது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவாஸ்லாம் அவர்களுக்கு வரவேற்பு விழா கொடுத்து வரவேற்று உபசரித்துக் போது ஒரு பெரியவர் எழுந்து யார சூழல் அல்லா ஈடு இணையற்ற உங்கள் வரவை நாங்கள் பெரும் பாக்கியமாக கருதுகிறோம் எங்கள் தாய் தந்தையர் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் ஆனால் நீங்கள் உங்கள் ஊரார் நல்லபடி திருந்தி தங்கள் தவறுகளுக்கு வருந்தி மீண்டும் அழைத்தால் எங்களை அனாதிகளாக்கிவிட்டு மீண்டும் போய்விடுவீர்களா என்றார் அதற்கு அதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவாசல்ல பிணம் கூட அங்கே போகாது என்று தனது வாயால் கூறினார் அந்த வாய்மொழி தவறாத வள்ளல் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவாசல்ல அது இன்று உண்மையாயிற்று இந்த பதிலனை கேட்ட மக்கள் அல்லாஹு அக்பர் என பலமுறை கூவினர் அதன்பின் யார் அசூல் கிடைத்தற்கரிய உங்கள் நட்பு எங்கள் பாக்கியம் நீங்கள் எங்களின் வழிகாட்டி இமாம் தலைவர் எல்லாமே இனிமேல் நீங்கள் இது இனிமேல் உங்கள் ஊர் இனி இது யாத்ரி மதீனா மதீனா நபிகளின் ஊர் நபிகளின் கால்பட்ட ஊர் என பலமுறை கூவினர் அப்பெயரே நிலை யாத்ரி மதீனாவாக மாறியது ஆயிரத்தி நானூற்றி இரண்டு ஆண்டுகளுக்கு முன் இட்ட முழக்கம் இன்றும் எதிரொலிக்கின்றது இனி மேலும் எதிரொலிக்கும் இனி என்றுமே எதிரொலிக்கும் நீங்கள் ஆன நாங்கள் அதன்படி நடக்கின்றோம் எங்கள் ஊர் உயிர் உற்றார் உறவினர் உடமைகள் உடன் தரப்பு உழைப்பு உணர்ச்சி எல்லாமே இனி எங்களுடையதல்ல உங்களுடையது என ஆண் பெண் இருவாளரும் உணர்ச்சியின் உச்சத்தில் உளமாற கூவி தங்களை நவிகள்நாயகம் செல்லல்லா வளைவு செல்லும் அவர்களின் காலடியில் அர்ப்பணித்தனர் அதனால் அம்மக்கள் வென்றனர் சருத்திரத்தில் நிலையாக நின்றனர் நாட்கள் நன்முறையில் நல்வழி நடக்க ஆரம்பித்தனர் இஸ்லாமியன் என்னும் பச்சிளம் குழந்தை தவழ்ந்து நடந்து தள்ளாடி விழுந்து தளர்ந்து சோர்ந்து தாவி நடந்து இனி நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தான் மதினத்து வீதியிலே மார்பு நிமிர்ந்து மதிப்புடன் மரியாதைகளுடன் மானத்துடன் புது மாற்றத்துடன் மா வீரனாக நடக்க ஆரம்பித்தான் எங்கு நோக்கினும் மகமது நபிகள் சல்லல்லா உலைவசல்லாம் அவர்களுக்கு மாபெரும் வரவேற்பு மனம் குளிர்ந்த வரவேற்பு காலமகள் காட்டிய காராளர் அல்லாவின் கர்ம வீரர் மகமூது நபி சல்லா உலகம் அவர்கள் கலங்காமல் கலையாமல் கண்டபடி தெரியாமல் கடமைகளை ஆற்றினார் கனிவுடன் பேசினார் கண்டோரை கௌரவித்தார் கடவுள் நெறி போதித்தார் கடமைகள் ஆற்றிட கரும நெறிகள் தந்தார் கண்ணிய வழி வகுத்தார் வாழ்ந்தார் கடுகளவும் கடமை தவறாது காலத்தை ஆற்றினார் நாட்கள் நகர நகர நபிகள் நாயகம் சொல்லல்லா ஒலிவசெல்லாம் அவர்களுக்கு பொறுப்பும் வளர்ந்தனர் மக்காவில் உள்ள முஸ்லிம்கள் விரட்டி அடிக்கப்பட்டனர் மதீனாவுக்குள் வர ஆரம்பித்தனர் அகதிகளான அவர்களை காப்பது அண்ணல் நாயகம் சொல்லல்லா ஒளிவசெல்லாம் அவர்களுக்கு கடமையாயிற்று எத்துணை வேற ஏழையான அவரால் பாதுகாக்க முடியும் எனவே மதினாவில் தனக்கு ஆதரவாய் உள்ள சில மதினாவாசிகளை அணுகி தன் பொருட்டு தனது மக்கா வாசினர்களை விருந்தினராக ஏற்றுக்கொள்ளுமாறு கூறி வேண்டினார் இதை கேட்டவுடன் மதினத்து மக்கள் மனமார மகிழ்வுடன் மக்க அகதிகளுக்கு ஆதரவு நல்கினர் அது மட்டுமா ஆதரவாளர்களான அன்சாரிகள் என்று சொல்லப்படும் மதீனத்து மக்களை நீங்கள் எந்த சரித்திரத்திலும் காண முடியாது உலகில் இப்படி ஒரு மக்களை காணவே முடியாதபடி தங்களின் சேவைகளை செய்தனர் இரண்டு வீடுகள் உள்ள மதினாவாசி ஒரு வீட்டை மக்க அகதிக்கு தந்தார் தோட்டத்திலே பாதியினை பகிர்ந்து அளித்தார் உண்கின்ற உணவிலும் பாதி உடைகளிலும் பாதி உறவிலும் பாதி உரைவிடத்திலும் பாதி பகிர்ந்து உளமாற தந்து உபசரித்த உத்தவர்கள் உன்னதர்கள் உயர்ந்த உள்ளதரித்தாயினர் ஆதரவு பெற்ற மக்கள் மக்காவிலிருந்து ஓடிவந்த அகதிகள் முகாதுரியானனர் அது மட்டுமா இரண்டு மனைவிகளை உடையவர்கள் ஒரு மனைவியை மக்கத்து அகதிகளுக்கு மனதார மனம் கொடுத்து மகிழ் கொண்ட மதியனத்து மக்களை மனதார உளமாற உலகம் உள்ளவரை வாழ்த்த கடமைப்பட்டு உள்ளோம் இரண்டு மனைவிகள் உடையவர்களை ஒரு மனைவியை மக்கத்த மனதார மனம் கொடுத்து மகிழ்வு கண்ட மதினத்து மாபெரும் மக்களை மனதார உளமாற உலகம் உள்ளவரை வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம் மாணவியின் மார்க்க காக்க மனைவியே தந்த மாபெரும் மதீனத்து மக்களை மற்ற சந்திக்கவே முடியாது மாணவியை ஆதரித்த மதீனா என்பதை விட தங்களின் ஆவியையே அர்ப்பணித்த மதினா என்றால் கூட மிகையாகாது அம்மக்கள் தங்களின் ஆதரவை மட்டுமா தந்தனர் ஆஸ்தி ஆவி ஆயுள் அன்பு மனைவி அளப்பரிய நிலம் அகம் அத்தனையும் வெகு ஆனந்தமாக அடிக்கடி மக்காவிலே ஒ பயந்து வாழ்ந்த முஸ்லீம்களை மதீனாவிலே தலை நிமிர்ந்து வாழ வகை செய்த வள்ளல்கள் அவர்களை வாயார கடமைப்பட்டுள்ளோம் இதில் மதீனாவிலே மனதார ஆதரவு தந்தவர்கள் அன்சாரிகள் எனப்பட்டனர் ஆதரவாளர்கள் அகதிகள் போல் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஓடி வந்தவர்கள் ஆதரவாளர்களின் அன்பு உபசரிப்பை பெற்றவர்கள் முகாச்சரியங்கள் என்னும் அகதிகள் அகவாழ்வும் கலந்த ஒரு ஆன்மீக நெறியே இஸ்லாம் எனவே அகவாழ்வுக்கு ஆண்டவனும் புறவாழ்வுக்கு ஒரு அரசாங்கத்தையும் பெருமானார் அவர்கள் நிர்மாணித்தார்கள் அந்த நிர்மாணம் இன்று நிலையான ஒரு அபிமானமாக விளங்கி வருகின்றது இது ஹசரத் உமர் பின் ஹத்தாப் தலான் அவர்களுடைய கிலாசத்தின் போது நடந்த ஒரு சம்பவம் ஒரு நாள் காலை மகளவன் உலகை பளபளப்பாக்கிக் கொண்டிருந்த நேரம் இமாம் உசைனார் தமது தொழுகையினை முடித்துக் கொண்டு பள்ளி வாயிலை விட்டு பரபரப்பாக புறப்பட்டு அங்கே பி பி ஜெய்னப் இமாம் இளைய சகோதரி அவர்கள் உள்ளே ஏதோ தீவிர வேலையில் ஈடுபட்டுக் தனது சகோதரனின் பரபரப்புக்கு காரணம் வினவினார் இமாம் அவர்கள் ஜெய்னப் இன்று நமது இஸ்லாமிய வீரர்கள் பாரசீகத்தை வென்று வெற்றியுடன் மதினா திரும்பிவிட்டனர் பாரசிகத்தின் அளப்பரிய செல்வத்தை ஆனமட்டம் அள்ளி வந்துள்ளதோடு மட்டுமல்லாது அந்நாட்டு மன்னரின் மகள் ஷாயி சீனாவையும் சிறைபிடித்து வந்துவிட்டனர் இவ்விளவரசி உலக புகழ்பெற்ற பாரசிக சக்கரவர்த்தி நௌஷார்வானின் மகனான எஸ்டகார்டுடைய மகளாவாள் பேரும் பேரழகி அவள் அழகுக்கு இணையாக ஆண்மகனே இதுவரை அகப்படவில்லையாம் அழகிலும் அந்தத்திலும் அறிவாற்றலிலும் அகண்ட நாட்டினும் அதிர்ஷ்டத்திலும் உயர்வான முன்னோர்களை பெற்ற பாரசிகர்களின் பெரும் பேரழகியை சிறையெடுத்து வந்த இஸ்லாமிய செம்மல் சிறோன்மணிகளுக்கு இன்று கலிஃபா உமர் பின்ஹத்தா அவரளி அவர்களது அவையிலே பாராட்டு வைபவமா நானும் போய் வரலாம் என்றுதான் வேகமாய் புறப்பட்டு வந்தேன் உடனே எனக்கு குளிப்பதற்கு நீர் எடுத்து வைக்கும் என்றார் இதோ எல்லாம் தயாராகவே உள்ளது நமது தந்தையை கூட மன்னர் கலீஃபா அவசரமாய் அழைத்து வர ஆட்களை அனுப்பினார் அதனால் அவரும் நீராடிவிட்டு அவசர அவசரமாக உணவு கூட அருந்தாது அவைக்கு போய்விட்டார் நீங்களும் குளித்து வாருங்கள் என்றார் பி பிஜேனம் அதன்பின் இமாம் உசைனார் நீராடிவிட்டு தன்னிடமிருந்த ஆடைகளில் சற்று நல்லதாக இருந்த ஆடையினை உடுத்தினார் இருந்த உடைகளிலேயே அதுதான் சற்று நல்லதாக இருந்தது ஆனாலும் கையருகேயும் தோல்பட்டை அருகேயும் சற்று கிழிந்திருந்தது அதை உடித்துக் கொண்டு நேரே உணவருந்து வரைக்கு வந்தார் அங்கு பிபி ஜெயினபவர்கள் இருந்தார்கள் இவருடைய மேலாடை கிழிந்து கந்தையாக இருப்பது கண்ட இவரது சகோதரி யா இமாமே தாங்கள் நேராக அரச சபைக்கா போகின்றீர்கள் என்றார் ஆம் என்றார் உசைனார் அப்படியானால் உங்கள் மேலாடை கிழிந்துள்ளது எனவே சற்று பொறுத்தீர்களையானால் நான் அதை தைத்து தருகிறேன் நீங்கள் போவது பல கனவான்களும் கனவான்களும் செல்வர்களும் செல்வாக்குள்ளவர்களும் கூடிய அரசை மேலும் இன்று பாரசீக நாட்டை இளவரசியும் இன்னும் பல பாரசீக சீமான்களும் சபைக்கு கொண்டு வரப்படுவர் இந்த ஏழ்மை கோலத்தில் அவர்கள் உங்களை கண்டால் நமது இஸ்லாமியர் அனைவருக்கும் கேவலமல்லையா எனவே சற்று பொருங்கள் இமாமே நான் விரைவில் தைத்து தருகிறேன் என்றார் இதைக் அவர்கள் இதை கேட்ட இமாமுசைனார் எனது அருமை சகோதரியே நம்மிடம் இருப்பதைத்தான் நாம் செலவு செய்ய முடியும் இறைவன் கொடுத்தது எதுவானாலும் ஏற்றம் உள்ளதோ ஏற்றமற்றதோ மகிழ்வுடன் சரியான உறுதியான நிலையான தூய்மையான வாழ்வு வீண் ஆடம்பரம் நம் தூய்மையை கெடுத்துவிடும் ஆன்ம நோக்குவதுதான் அறிவும் ஆற்றலும் உள்ள அடியார்கள் கடமை ஆன்ம சுத்தியை நோக்குவதுதான் அறிவும் ஆற்றலும் உள்ள அடியார்களின் கடமையை அல்லாது ஆடை ஆடம்பரத்தை பொறுத்ததல்ல சரி ஏதோ உன் மனதில் பட்டுவிட்டது அதிலும் ஒரு நன்மை இருக்கத்தான் செய்யும் எதிலும் ஏறிட்டு பார்ப்பதே எம்பெருமானார் செல்லம் அவர்களின் எண்ணமாக இருந்தது அதன்படியே நாமும் செல்வோம் இதோ என் ஆடை விரைவாக தைத்து தரவும் என்று தனது ஆடையை களத்தி தந்துவிட்டு நேரே மூடி வைக்கப்பட்டிருந்த உணவு பாத்திரத்தருகே சென்றார் அங்கே இரண்டே ரொட்டி துண்டுகளும் ஒரு குவலை பாலும் தவிர வேறு உணவு ஏதும் இருக்கவில்லை அதை அப்படியே வைத்து விடுகிறார் காரணம் தனது தந்தை அரச சபையிலிருந்து அகோரப் பசியுடன் அந்த உணவை அவரின் பசியினை நீக்க தான் இதை உண்டுவிட்டால் தந்தை பட்டினியால் வாடுவார் என கருதி அவுணவை தந்தைக்கு விட்டுவிட்டு தன் பசியினை அடக்க தண்ணீரை மட்டும் குடித்துவிட்டு தனது சகோதரி தைத்து தந்த ஆடையினை அணிந்து கொண்டு பசியோடு அரச சபை நோக்கி விறகின்றார் அரச சபையில் அரபு மக்களும் அண்டை நாட்டவர்களுக்காக ஒரே கூட்டம் அக்கூட்டங்களை கடந்த இமாம் கடைகோடிக்கு சென்று பாமர மக்களுடன் ஒரு சாதாரண குடிமகனாக கருதி மிக பணிவாக ஒரு மூளையில் அமர்ந்தார் அச்சமயம் ஆஸ்தான சங்கு நகாரா முழங்கியது உடனே அமைச்சர்களும் ஆன்மீக அறிஞர்களும் அரபு மக்களும் அமைதி அடைந்தனர் அப்போதுமோ அவர்களை தொடர்ந்து ஹசரத் அலி அவர்களும் ஹசரத் உஸ்மான் ரலி அல்லா தலான்கு அவர்களும் அவை வந்து அமர்ந்தனர் மன்னர் உள்ளே நுழைந்ததும் அங்கே அமர்ந்திருந்த கூட்டத்தினரை நோக்கி அசலாமு அலைக்கும் என்றார் உடனே எல்லோரும் எழுந்துக்கும் சலாம் யாமீருல் மோமினின் என்றனர் பணிவாக தங்கள் தலை தாழ்த்தி மன்னருக்கு மறுவதில் அளித்துவிட்டு தங்களது ஆசனத்தில் அமர்ந்தனர் அரசர் அமர்ந்தவுடன் அன்று நடைபெறவிருக்கும் வழக்குகள் ஆரம்பமாகின முதல் கட்டமாக மன்னரின் முன் பாரசீக நாட்டை வெற்றி கண்ட முஸ்லிம் படை வெற்றி வாழ்த்துக்கள் முழங்க அசரத் கஹலி தீபே அல்வழித்துடன் உள்ளே நுழைந்தனர் அவர்களுடன் அவர்களால் போரில் கைப்பற்றப்பட்ட பொருட்குவியர்களும் கொண்டு வரப்பட்டன அவர்களின்ூடே அழகு சுடர்வுடும் அகமே முகமாய்கொண்ட ஆரணங்கு ஒருத்தியும் இருந்தாள் அவ்வாரணங்கின் அழகு கண்ட அவையோர் அனைவரும் ஆச்சரியத்தால் செயலழந்தனர் ஆமாம் அப்பெரும் பேரழகி ஷாயிஷினான் என்னும் என்று உலக புகழ் பெற்ற பாரசீக நாட்டு இளவரசியாவார் அரபு நாட்டு அவையோர் முன் அனாதையாய் அடிமையாய் அகதியாய் நிறுத்தப்பட்ட அவ்விளவரசி அதிர்ச்சியால் நாணமுற்றாள் தடுமாற எதையதையோ பாரசீக மொழியில் உளறினால் கதறினாள் காரணம் அவள் அரபு மக்கள் அரக்கர்களை விடக் கூடியவர்கள் அநாகரிகமானவர்கள் என எதிர்பார்த்தாங்கே வந்தாள் ஆனால் அவையில் சற்று முன் நடந்ததோ நடந்த நிகழ்ச்சியினைக் கண்டு மலைத்தேவிட்டாள் அம்மாதரசி காரணம் உலகின் பல பாகங்களிலும் உள்ள பல்லாயிரக்கணக்கான அரச சபைகளில் இதுவரை நடக்காத ஒரு புதுமையினை அவள் அன்று அரபு அரியணை சபையனில் கண்டார் எல்லா நாட்டு அரச சபையிலும் அரசன் உள்ளே நுழையும் பொழுது மக்கள்தான் மரியாதை செய்வார்கள் ஆனால் மக்கள் அமர்ந்திருக்க உள்ளே நுழைந்த அரசர் முதலில் தனது மக்களுக்கு சலாம் என்னும் வணக்க முறையை செலுத்தினார் அதன்பின் மக்கள் மன்னருக்கு சலாம் என்னும் மங்கள உரை கூறினார்கள் மக்களை கௌரவப்படுத்தப்படும் முதல் காட்சியினை முதல் முறையாக காண்கிறார் இஸ்லாமிய மார்க்க சட்டப்படி சபைகளில் நுழைபவர் அங்கே அமர்ந்திருப்பவர்களை கண்ணியப்படுத்தும் வகையில் சலாம் கூறிய மரியாதை செய்ய வேண்டும் மன்னரானாலும் சரியே மக்களானாலும் சரியே மரியாதை என்கின்ற மரபை கடைபிடித்தே ஆக வேண்டும் அப்படி கடைபிடிப்பதில் ஏற்ற தாழ்வுகளை எள்ளளவும் காட்டக்கூடாது என்பது நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலைவு செல்லும் அவர்களின் வாக்கு பள்ளிவாசல் வீடு பெரியோர்கள் அமர்ந்துள்ள சபைகள் போன்றவற்றுக்குள் நுழைபவர் அங்கே அமர்ந்துள்ளவர்களுக்கு நுழைவதுதான் கண்ணியம் சட்டம் அதன்படியே அரசரும் அமர்ந்திருந்த மக்களுக்கு சலாம் கூறி கண்ணியத்துடன் நுழைந்தார் இது கண்ட இளவரசி இவை இயங்காது இரும்பு போலானால் அவள் எதிர்பார்த்தது போல் அநாகரிக அரக்கர் கூட்டத்தை அங்கே காணவில்லை கேட்டறிந்ததுமான காட்டு மக்களையோ கேவலமானவர்களையோ அவள் சந்திக்கவில்லை அப்படி ஒரு போக்கு நபிகள் நாயகம் சல்லல்லா உலக செல்வம் அவர்கள் தோன்றுவதற்கு முன் அரபு மக்களிடம் இருந்தது ஆனால் பெருமானார் சல்லல்லா உலக செல்லம் அவர்கள் தோன்றிய அந்த அராஜக போக்குகளை மாற்றி இருபத்தி ஆண்டுகளுக்குள் ஒரு நாகரிகமான ஒரு சர்க்காரை உருவாக்கியது மட்டுமல்ல ஒரு புதிய நாகரிகத்தையே உருவாக்கினார் அதை கண்ணுற்ற தான் கேள்விப்பட்டதற்கு மாறாக தன் நாட்டினரை விட நாகரிகத்திலும் ராஜரீகத்திலும் மாறாக எட்ட முடியாத அளவு செல்வம் கொடித்த அவையினர் முன் எங்கோ சொர்க்கத்தில் இருப்பது போல் அலங்கரித்த அவையனில் நிலவு பவனி வருவது போல் ஹசரத் உமர் பின் ஹத்தாப் லலி அல்லா அவர்கள் அமர்ந்திருக்க அவரை சூழ்ந்த அரபு மக்கள் அவையனில் அழகாகவும் அதபாகவும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் அமர்ந்திருப்பது கண்டு மேலானவர்கள் முன் தலைகுனியும் நிலை ஒரு முன்னரே தன்னை கொன்றே இருக்கலாமே என்று தன்னாட்டு மக்களை தன்னாட்டு பார்சிய மொழியில் வசைவாடலானால் இது கண்ட அமீரு ஹசரத் உமர் பின் ஹத்தாவர்கள் எல்லாத்தான பாரசீக மொழி தெரியாத காரணத்தால் அவள் தன்னைத்தான் ஏசுகிறாள் சபிக்கின்றாள் என்று எண்ணி கோபமுற்று பெண்மணியினை பொதுச்சந்தையில் வைத்து அடிமைகளை விற்பது போல் விற்று விடுமாறு ஆணையிட்டார் ஹசரத் அமீருல் அலி பாதுஷா அவர்கள் எழுந்து ஹசரத் அலி அவர்கள் பாரசீக மொழியில் பண்டித்துவம் பெற்றவர் யாமீர் அவள் குற்றமற்றவள் தாங்கள் அவளை தவறாக புரிந்து என்று மிக பணிவன்பாய் கேட்டு அவையின் முன் வந்து அவள் பேசிய பாரசீக மொழியினை அவையோர்களுக்கும் ஹசரத் அமீருக்கும் அரபு மொழியில் அழகாக எடுத்து கூறியது மட்டுமல்லாது அரசகுல பெண்களை அடிமைப்பாதையில் தள்ளுவது இஸ்லாமிய மார்க்க நெறிக்கு இஸ்லாமிய அரசுக்கு உகந்ததல்ல என கூறி மாறாக அப்பெண்மணியை அரபு நாட்டு புருஷன் ஒருவனை தேர்ந்தெடுக்கும் உரிமையினை அவளுக்கு வாழ வழிவகை செய்ய வேண்டியதே பெருந்தன்மையுள்ள அரபு அரசுக்கு அழகாகும் தீனுக்கும் பெருமையாகும் காரணம் தாய்குளத்தை கௌரவிப்பது தாராளன் அல்லாவின் தவவளியின் தலையாய கடமையாகும் என்று தன்னடக்கத்தோடு ஹசரத் அலி அவர்கள் வேண்டி கேட்டுக்கொண்டார் ஹசரத் அலி அலி அல்லா அவர்களின் நயமான நியாயமான பதிலை கேட்ட ஹசரத் அமீர் உல்முனின் உமன்பீர் ஹத்தாப் அலி அல்லா தலானு அவர்கள் மனம் இழகி தன் அறியாமையால் நேரவிருந்த இழுக்கை காப்பாற்றிய ஹசரத் அலி இபுனே அபு தாலிப் அவர்களை ஆற நன்றி கூறி அதன்படியே செய்யுமாறு அப்பாரசீக பேரழிலுக்கு ஆணையிட்டார் அரபு மொழியில் அவர் இட்ட ஆணையினை ஹசரத் அலி அலி அல்ல தலானு பாரசீக மொழியில் அப்பார்வோற்றும் பேரழிலுக்கு மொழிபெயர்த்து கூறினார் தன் அவமானத்தை காத்த பெருமானின் மருமானுக்கு பேரில் நன்று பெருக்கோடு இரண்டு சொட்டு கண்ணீர் விட்டு கழுவியது அக்கண்ணீர் அலி அவர்களின் காலடியில் நழுவி தழுவியது கட்டளகையின் கட்டுண்ட கரங்கள் அவிழ்த்து அவளின் கருங்கண்கள் கண்ணீரினூடே கடவுளுக்கு நன்றி கூறி கரங்கூப்பி சிறந்தாழ்த்தி சபையோருக்கும் தனது நன்றியினை கூறிக்கொண்டார் அதன்பின் அவையின் முன் அசைந்து அசைந்து நடந்து அரச ஆணையினை நிறைவேற்ற ஆசையாய் ஆனந்தமாய் ஆர்வமாய் ஆவேசமாய் அவளின் ஆறறிவும் அழகு மிகு காட்டி இசைவை கூட்டின நேரே மன்னரின் சிம்மாசன படிக்கட்டுகளின் முகப்பை அடைந்தார் அப்பேரழி முதல் படியில் ஏறினாள் அரச சபையே அமைதியில் அடங்கி கடந்தது எல்லோரும் எதிர்பார்த்தது இம்முடிவையே காரணம் இவளோ இளவரசி இவள் நாடோ அரபு நாட்டை விட இருமடங்கு பெரியது அவள் அழகோ ஆயிரம் பொன் பெறும் அப்படி இருக்க அவள் ஏன் மன்னரை தவிர மற்றவர்களை தன் மனவாளனாக தேர்ந்தெடுக்கப் போகின்றாள் அரச குலப்பெண் அடிமைகளையா ஆன்மபுருஷனாய் தேர்ந்தெடுப்பால் இப்படி எதிர்பார்த்தனர் எல்லோரும் ஆனால் இறைவனின் நாட்டமோ வேறு இருந்தது பாராளும் வேந்தனின் பாதத்தடியில் இருந்த படிக்கட்டருகே சென்ற பாவை மன்னர் ஹசரத் அமீருல் முமினின் உமர் பின் ஹத்தாப் அவர்களையே வெறித்து பார்த்தபடி நின்றிருந்தாள் அவள் மனசாட்சி பேசியது ஏய் ஷஹர்பானு நீ யார் எங்கிருந்து வந்தாய் என் நிலைக்கு ஆளானாய் எங்கே வாழ்ந்தாய் எப்படி வாழ்ந்தாய் இன்று எங்கே நிற்கின்றாய் நாட்டுக்கு நாடு நடக்கும் போரில் உன்போல் ராஜநங்கைகள் மாட்டிக்கொள்கிறார்களே தவிர நாட்டில் உள்ள எல்லா நங்கைகளும் அல்ல எத்தனையோ பெண்கள் உலகில் வாழ்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான பாவைகள் பாரசீக நாட்டில் பறந்து பாடி மகிழ பாவம் உன்னை மட்டும் ஏன் அடிமைப்படுத்த வேண்டும் சிறையெடுக்க வேண்டும் பாராளும் வேந்தன் என்ற ஒரே காரணத்தினால்தானே ஏன் இந்த நிலை அப்படி ஒரு உயர்வான வாழ்வு வாழவும் வேண்டாம் இப்படி ஒரு இழிவான நிலைக்கு ஆளாகவும் வேண்டாம் என்றும் நிலையான என்றும் நிலையான ஒரு சாதாரண பிரஜையின் வாழ்வே ஏற்றமானது உன் முடிவை மாற்றிக்கொள் மன்னர் வாழ்வு அரியணை வாசம் என்றும் ஆபத்தானது ஒரு நாள் அடிமை ஆயிரம் பேர் முன் அவமானப்பட்டே நின்றாக வேண்டும் அதைவிட கேவலம் ஒரு பெண்ணுக்கு இல்லை எனவே மீண்டும் இம்மன்னர் குல மகடம் உனக்கு தேவையில்லை நாடாளவும் வேண்டாம் நாலு பேர் முன் நாணத்துடன் நிற்கவும் வேண்டாம் மகுடத்தின் மீது ஆசை வைக்கும் முன் அது மண்மீது சாயும் காட்சியினை சிந்தித்துப்பார் என்று மனசாட்சி உறுத்திற்று உடனே ஷஹர்பானு என்னும் சாயிஷினான் எதையோ உணர்ந்து கொண்டவள் ஏற்ற மிகு வாழ்வு ஏழ்மையில்தான் காண முடியும் என்று என்றோ எம்பெருமானார் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்கள் கூறிய வாக்கினை யாரோ சபையில் யாருக்கோ கூறுவது எல்லாரின் காதுகளிலும் ஒளித்தது அது ஷகர்பானுக்கும் தெரிந்திருக்கும் எனவே படியேறிய பாவையின் கால்கள் பாதியில் நின்று உடனே சாதாரண குடிமகன்கள் கூடியிருந்த திசை நோக்கி நகர்த்தன தியாக நடை போட்டன ஏதோ ஒரு மாபெரும் இறைசக்தி இயங்குவது போல் இயங்கினால் அவ்விளவரசி ஷஹர்பானு என்னும் அப்பாரசீகம் அலங்கரித்த அவையினையில் அழகு நடைபோட்டது தன் ஆயுக் கால ஆசானாக அரச வழியும் அழகு கலையும் கொண்ட ஆடவர் எவராவது உளரா என ஆராய்ந்து நடந்த ஆரணங்கு ஒரு அழகே வடிவாய் அகமே முகமாய் அறிவே நிறைவாய்க் கொண்ட ஒரு ஆன்மகன் முன் நின்றது ஆடை கிழிந்து தைத்து தரப்பட்டிருந்தாலும் அழகாக எடுத்து காட்டியது ஏழ்மையில் உழன்றாலும் ஏற்றமிகு குடும்பத்தை சார்ந்த இயந்தளியர் வேந்தர் போல் அவர் விளங்கினார் கட்டளகான காளையவரின் கருங்கண் மணிகளில் கடவுளே களி நடனமாடும் காட்சி போல் கவர்ந்த கார்ந்த சக்தி இருப்பதைப் போலும் தன்னை ஈர்ந்து ஈமானுடன் எடுப்பதைப் போலும் உணர்ந்தாள் அப்பேரழகி கட்டளகின் கால்கள் துவங்கின கரங்கள் துடித்தன கண்கள் நினைத்தனையில் அவ்வாடவரின் தோளின் மேல் தன் கரத்தினை தொட்டு தான் தொட்டவரே தன் வாழ்வினை தோப்பாக்க தொடரட்டும் என கனத்த துணியினில் கூவினாள் அவையின் நோக்கும் ஹசுர தலியின் நோக்கம் ஆரணங்கு அரவணைத்த ஆடவரின் வாழ் அசைந்து அதிர்ச்சியுற்றது ஆனந்தமுற்றது அதிசயமுற்றது ஆவென காரணம் அப்பேரில் தீந்தியது தீன் தந்த பெருமானார் சல் அல்லா உலைவசெல்லம் அவர்களின் பேரனார் இமா ஹுசைன் அலி அல்லா அவர்களாவார் ஏல பொருளான தன்னை காத்தவரின் மகளுக்கு ஏவலாலாய் எடுத்து வைத்தால் தன் வெளிமிகு கரத்தை அழகே ஏற்றுக்கொண்டவின் அரசுக்கும் அவைக்கும் என்ன தடை அரசும் ஏற்றது அவையும் ஏற்றது ஹசரத் அலியும் ஏற்றார் அரவு நாடே ஏற்றுக்கொண்டது காரவனும் ஆண்டவனே ஏற்றுக்கொண்டு ஏவினானோ என்னவோ உடனே ஹசரத் அலி அவர்கள் ஹசரத் உமர் பின் திருமணம் தீண்டியவனை தீன்வெளிப்படுத்தி திருப்தியுடன் வைத்து பெருமதிப்பு வைத்து பெருமிதம் கொள்வாய் ஆண்டவனே உனக்களித்த அரச செல்வம் இவ்வாரணங்கு இதை ஆன்மாவில் வைத்து பாதுகாப்பது உன் கடமை அவள் ஈனும் புதல்வர்கள் ஈமான் இரு உலகிலும் இன்று பெருமையும் அப்பார் உலகின் அருமையும் பெற்று ஆண்டவனையும் அவனின் ரசூல் சல்லா அவர்களையும் அகங்குளிர வைக்க வாயார வாழ்த்துகிறேன் இறைவனிடமும் வேண்டுகிறேன் என்று கூறியபடியே ஹசரத் அலி அவர்கள் அவ்விருவரின் கரங்களையும் பற்றி இறைவனிடம் வாழ்த்துப்படி வழங்குமாறு வேண்டிக் திருமணம் முடிந்து புது தம்பதிகள் வீடு நோக்கி வந்தனர் வீட்டுக்குள் நுழைந்தனர் மாளிகையில் உளவிய மங்கை நல்லாலும் மண்குடிசிக்குள் மனப்பெண்ணாக முஸ்லிம்குள பெண்ணாக மகமது நபி சல்லல்லாவ் அவர்களின் மாண்புகளை காக்க மகன்களை பெற்றுத்தரப்போகும் மங்கை நல்லால் மண்குடில் வாசலை மனம் தொட்டு உளம்புளிர உள்ளே நுழைந்தார்கள் செய்திகட்ட இமாக உசைனாரின் சகோதரி ஓடோடி வந்து மகளை பற்றி தாங்கி உள்ளே அழைத்துச் சென்றார் ஏழையின் குடில் அங்கே காலை தந்தைக்கென மூடி வைக்கப்பட்டிருந்த ஏழ்மை உணவும் குவளை ஆழ்வும் இருந்தது உடனே புதுப்பெண் சகர்பானுக்கு அதை தந்து பருகுமாறு பணிவன்புடன் செஞ்சினார் அங்கிருந்த நிலையில் அப்போதே அரை நொடியில் புரிந்து கொண்ட மாதரசி அவ் அன்பு காணிக்கையினை ஆண்டவனுக்கு நன்றி கூறியபடியே வாங்கி மனமகிழ்வுடன் பருகி களைப்பு நீங்கி களிப்புற்றார் யாருக்கோ எப்பவோ எதை நினைத்தோ எடுத்து வைக்கப்பட்ட இரண்டு தொண்டி துண்டு ரொட்டியும் ஒரு பாட்குவளையும் உணவு எங்கிருந்தோ வந்த ஏந்திலரை ஏற்றுக்கொண்ட காட்சி கண்ட உசைனார் ஏக யார் யாருக்கு எங்கெங்கு எதை வைத்தானோ அது அது அவ்வப்போது ஆங்காங்கே நடந்தே தீரும் பாரசிக நாட்டு பச்சிளம் தலிர்குடிக்கு படகிய பழைய பாலினை பரம ஏழையின் வீட்டில் பாராளுமன்ற இறைவன் பட்டயம் திட்டி நடத்துகிறான் வாழ்கவன் புகழ் என்று வாய்ந்து உளமாற வேண்டினார் இந்த ஷஹர்பானுக்கும் இமாம் ஹுசேனுக்கும் பிறந்தவர்தான் இமாம் ஜைனுலாவதி அவர் கர்பலா பாளையக்குப் பின் ஒரே நபிகள் நாயகம் அலைவசம் அவர்களின் வாரிசு அந்த பாரசீக நாடுதான் இன்று ஈரான் ஈராக் ஆக மாறியுள்ளது அந்த பாரசீக நாட்டின் வாரிசாக ஒரே வாரிசாக நின்றவர் தான் இமாம் சைனு இதுவரை நான் சொல்லி வந்தது சருத்திர ஆதாரங்களோடு தொகுக்கப்பட்ட ரசூல் சல்லா அலேவாசல்லம் அவர்களின் வாரிசுகள் வாரிசுகளின் அகளுள் வைத்தும் பெருமை பெற்ற முகமது நபி சொல்லி வசலாம் அவர்களின் குடும்பத்தால் சுருக்கங்கள் ரிசக் என்னும் தலைப்பில் டாக்டர் சாகிர் ஹுசேன் அவர்கள் எழுதி வைத்திருந்த உருது மொழி மொழிபெயர்ப்பைத்தான் நீங்கள் கேட்டீர்கள் ரிசக் என்பது எங்கு யார் யாருக்கு வைத்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கும் எங்கோ பிறந்த பாரசீக நாட்டு இளவரசிக்கு ஹசரத் அலியின் வீட்டில் இரண்டு குண்டு ரொட்டிகள் காத்துக்கொண்டிருந்தன என்பதை வைத்து சருத்திர நுணுக்கங்களை தொகுத்துள்ளார் அவர் அதன் மொழிபெயர்ப்பை தான் உங்களுக்கு மொழிபெயர்த்து கொடுத்துள்ளேன் இதில் மார்க சட்டத்திற்கு புறம்பாக எதுவும் இல்லை சருத்திர உண்மைகள் இதுவரை கூறியவை கர்பலா களத்தில் தியாகம் அடைந்த அப்பாஸ் இபினே அலி வாழ்வு சரித்திரை மரண தருவாயில் கூட மரியாதை என்கின்ற பதத்தை அவர்கள் கடைபிடித்தார்கள் என்பதற்குத்தான் ஹசரத் அப்பாஸ் ஆலம்தார் அவர்களுடைய கதை சுருக்கத்தை சருத்திர தொகுப்போடு கர்பலாவில் கல்வெட்டுகளில் காணப்படும் மொழிபெயர்த்து தந்துள்ளேன் ஹசரத் அலி அபு தாலிப் மறைவு ஆனது மண்ணுக்குள் புதைக்கப்படவில்லை என்பதற்கான சருத்திர ஆதாரங்களை தொகுத்து அவரின் மறைவு குறித்த சருத்திர ஆராய்ச்சி கருத்துக்களை தமிழ் மொழி தெரிந்த நல்லுலவிற்கு மொழிபெயர்த்து வழங்கியுள்ளேன் This audio was downloaded from tamilislamicmedia.com